சொத்துறப்பா இன்னைக்கு உங்களோட அனுபவம் சாட்சியே சொல்ல போறீங்க நம்ம ரொம்ப காலம் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லணும்னு உங்களுக்கு சரியான நேரங்கள் கிடைக்கல ஊழியத்து நிமித்தம் ஆமா உங்க நீங்க கடந்து வந்த பாதைகள் உங்க ஊழியத்தினோட எல்லா அனுபவங்களும் அநேக மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆயத்தங்கள் பண்ணியிருக்கிறோம் உங்களோட வாழ்க்கைகள் ஆரம்பத்துல இருந்து உங்களோட எல்லா ஊழிய காரியங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியல சொல்லுங்க அது வந்து எங்களுக்கும் எங்களோட பிள்ளைங்கிற சந்தைகளுக்குலாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் சரிப்பா குடும்பத்தை உண்டு சரி ஒவ்வொரு நாளும் மாலையில ஆராதனை உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல பறந்தோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமாக பாட்டுகளும் படிப்புகளும் எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க ஆறு பிள்ளைகள் மூணு பெண்கள் ஒன்பது பிள்ளைகள் தான் மூன்றாவது ஆறு ஆண்கள் நம்ம அண்ணா ரெண்டு ரெண்டு எங்களுடைய வீடு வந்து ரொம்ப பயி உலகமாக வளர்க்கப்பட்டாங்க மாத்துக்கு போயிட்டு வந்த பிறகும் எங்க வீட்டுல குடும்ப ஜபம் பண்ண பிறகு சாப்பாடு தருவாங்க பள்ளிக்கூடம் எல்லா இளைஞர்களும் பேசுறது அதிகமா சம்பந்தப்படுத்துறது வீட்டு பக்கம் அந்த மாதிரி விளையாட்டுல விளையாடுவோம் அந்த மாதிரி ஒரு ஜாலி லைஃபா இருந்து அப்ப அதனால ஜப அடிக்க மாட்ட எ ஆறு அண்ணிரு சண்ட வரும் வாய் சண்ட சண்ட போட்டு வாரத்தில் சத்தம் போடும் அது கேட்ட உடனே அம்மா ஆளுக்கி ஒரு பக்தி ஒரு பக்தி ஒரு கீழ்பிடுது இப்படி வளர்க்கப்பட்ட இப்படி வளர்க்கப்பட்டதுனால சினிமா தேட்டர் பக்கம் போனது கிடையாது வீட்டுல வேலைதான் கொஞ்சம் படிக்க முடிஞ்ச எல்லாருமே நான் ஒரு எட்டாவது பிறத படித்தேன் படிக்க முடியல காரணம் வீட்டுல கஷ்டம் வேற பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது எங்க அப்பா சில சில வியாபாரம் கட்சி வாங்க அந்த ஆரம்பத்துல வாழைக்காயபுரம் இங்கிருந்து எங்க ஊர் வள்ளியூர் பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்துல வள்ளியூர் பக்கத்துல ஒரு சின்ன ஊர் மகிழ்ச்சிபுரம் அப்ப இங்கிருந்து வாழைக்காய் தான் கான்ட்ரேட் குத்தையிட்ட எடுத்து வளர்சியர் சந்தைக்கு நாகரூவம் சந்தைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அதுல சில வெளியில கலாபம் கிடைக்கும் ஜன ரொம்ப படுநஷ்டங்கள்லாம் வந்துடும் மழை இல்லாமல் அந்த காய்கள் விளையாம போயிட்டா நல்ல நஷ்டங்களா வருவது உண்டு அப்படிப்பட்ட கஷ்டத்துல விவசாயம் எங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் ஒரு தம்பி ஐந்தாவது தம்பி அந்த விவசாயத்தை பண்ணாரு நாங்க எல்லாருமே கவனிச்சிடுவோம் விவசாயத்துல கவனிப்போம் விவசாயத்தோடு எங்களுக்கு நெசவு தொழில் உண்டு எங்க ஊர்ல பெரும்பகுதி மக்கள் கைத்தறி நெசவு நாங்க அந்த ஊர்ல இருந்தனால அவரோடு முடிச்சிருந்த நாங்களும் நெசவு தொழிலை படித்துக்கோ படித்து நெசவு தொழில் செய்து நெசவு தொழில் ரொம்ப அவர் கவி பாடிட்டு நெசவு பண்ணுவாரு நாடக சத்தத்துக்கு போயிட்டு பாட்டுகள் இருந்து சாயங்காலம் வர பாட பாடிட்டேன் பக்தப்படுவதுக்கு அந்த தொழில் ஒரு துணையாக இருக்கும் ஆனால் தொழில் தொழில் செய்து கொண்டிருக்கிற அந்த தொழில் நின்று ஒரு வாரம் அந்த கிடைக்கும் பாவ முடிஞ்ச உடனே இது ஒரு புதிய பாவை தயார் பண்ணி அது பசங்களாம் கொடுத்து வந்து போட்டுறது ஒரு வாரம் ஒன்றுமே காலம் தயாரி கிடைச்சிருந்து ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு வாரம் பேக் பிரேக் ஆயிடும் மிகுந்த வருமானங்களா இருக்காது அந்த நேரத்துல நீங்க வேற வேலை வேற வேலைகளும் போக முடியும் இதுல உள்ள வேலைகள் தான் கவனிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தொழில் அது ஆனால அதுல அப்படி இருந்தா ஆனா வீட்டுல ரெண்டு மூணு பேர் அண்ணா ரெண்டு பேரும் நாங்க ஒரு நாள் மூணு பேர் ரசப்படுத்திருந்தோம் திரும்ப அண்ணா ரெண்டு பேருந்து திருமணம் ஆச்சு அவங்க தனித்தனியாக குடும்பத்தோட போயிட்டாங்க ஆமா திரும்ப குடும்பத்தை அந்த ஒரு தறிய வச்சுதான் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய அளவுக்கு ஆயிட்டுது அது எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது கவலையாக இருந்தது இப்படியே நம்ம வாழ்நாள் முழுந்தும் இருக்க கூடாது வேற எங்கேயாவது வெடிக்கு வேலை செய்யணும் அப்படின்னு ஒண்ணு ஒரு எண்ணம் எனக்கு உண்டாயிட்டு எங்க போறதுன்னு தெரியாது வள்ளியூருக்கு வளர்ந்து எந்த ஊரும் தெரியாது உலக துறையில ரயிலே வெளியே வந்து ரயில பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அவசியம் இல்ல இந்த தொழில போட்டு போக முடியாது ஒரு நாள் தொழில் மூலம் நஷ்டம் குடும்பத்தில் எங்கேயாவது கல்யாணங்கள் வந்தா கூட அங்க யாரும் போறது இல்லை அப்பா அம்மா தான் போவாங்க இந்த தொழிலுக்காக அப்படி இருந்துட்டோம் அப்படி இருக்கும்போது அப்படி அங்க இருந்து கோயில்பேட்டிலிருந்து ஒரு நண்பர் அவர் அங்க நெசுவாசர் அவரு வந்து திறந்த ஊருக்கு அவனுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சேன் எனக்கு தொழில் நல்லா இல்லை என்னால குடும்பத்தில் கஷ்டமா இருக்கு அதெல்லாம் நான் கொஞ்சம் வெளியே போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து வீட்டில் அம்மாட்ட சொல்லியிருக்கிறார் அம்மாவுக்கு அது ரொம்ப வருஷம் அப்படி அவன் போயிட்டா குடும்பத்தை யார் கவனிக்கிறது அப்படின்ட்டு அவங்க வீட்டு சொன்னேன் உடனே புறப்பட மாட்டேன் அடுத்த தம்பி இந்த தொழிலை படிச்சு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இருந்தாலும் அம்மாவுக்கு வருத்தம் அப்போ அது பேசிடல அப்புறம் அவர் அம்மாட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஒண்ணு அடுத்த மாசம் வர்றேன் வந்து கொஞ்ச நாள் எங்க ஊர்ல கூட்டி கொண்டு வச்சுட்டு ஆழத்திற்கு அவருக்கு எங்க வெளியே போகணும் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அதனால கூட்டி போயிட்டு அனுப்பி அவங்களுக்கு வந்து திருப்தி ஆசை இதுக்கிடையில அடுத்த தம்பிக்கு நான் சொல்ற படிச்சு கொடுத்துக்கிறேன் படிச்சு கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் நான் அவர் அடுத்த மாதம் வந்தாயிரத்துல கோட்டி கூடக்காக வந்தார் அவர் கூட போறேன் அவர் அங்க போய் அவர் ஒரு ரெண்டு ஸ்கூல்ல வேலை பார்த்தார் கோவில்பட்டார் ஆமா அதுல ஒரு சூழ்நிலை எனக்கு வேலை வாங்கி தந்தார் ஒரு சூழ்நிலையா அவர் ஒரு சூழ்வேலையை செய்தார் பார்ட்டி மேல அப்படி செய்து நாங்க அந்த நெசவு ரெண்டு பேர் நெசவு தெரிஞ்சதுனால அந்த அந்த நெசவு ஆசிரியர் ரொம்ப சிறப்பா அந்த மாவட்டத்துல நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப திறமையா எல்லா நெசு ஆசிரியர் டிப்ளமோ எல்லாம் வந்து எங்கிட்ட வந்து ஐடியா கேட்பாங்க எப்படி இவங்களை நோக்கிறது எப்படி பசம் போடுறது எப்படி பிள்ளைங்களை நெசவு சொல்லி கொடுக்கறது அப்படிதான் நாங்க பண்ற நெசு துணியில வந்து அங்க வந்து டீச்சர்ஸ் கான்பரன் அப்படி கைத்தறி துணி அப்படின்ட்டு ஆசிரியர்களும் தங்களுடைய சட்டைகளை தலைவர் எடுத்துட்டு போங்க அப்படி தொழிலும் அப்படி சீதால்தான் கொடுத்திருந்தாங்க அப்ப அதை எழுதணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரேக் போட முடியாது பிரேக் போட்டா வேலை போய்விட் மறுபடிய அதையே தான் பண்ண அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தம்பி வந்து இன்னொரு இடத்துல ஒரு சரியில பேசப்பட்டிருக்கும் போது இன்னொரு மாமியில இருந்து வந்திருந்தார் அவன் அவரோடு பேசி அவர் பாம்பைக்கு வேணா அவரு வேலைக்கு வாங்கி தர பாம்பாய் கூட்டு போறாரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு பாம்பை மெஸ்ஸுல என்ன தங்க வச்சிருக்கிறாரு அங்கேயும் வேலை உடனே கிடைக்காது அப்படி இருக்கும் போது அந்த மெஸ்ஸுல ஒரு நண்பர் உண்டு அவர் என்னது ரொம்ப அருமை படம் எடுந்தாரு தமிழ் பண்டிடா படிக்க போறாரு அவரு ஐந்தாவது பார்த்து படித்தவர் தான் அவரு தமிழ் பண்டு படிக்கணும்னு ஒரு ஆசை அவரு எங்க சொன்னார் தப்பி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம் அதனால நான் புத்தகம் நான் வாங்கி தரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே புத்தகம் செஞ்சு படிப்போம் என்ன சொல்லி சரியான வாங்கி ரெண்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் படிச்சிருப்பாங்களா அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆசை அவரு அவர் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அவர் ஒரு நெல்ல அவர் ரொம்ப ரன்பா இருந்தாருங்க அப்படி இருந்தனால அது அந்த மெஸ்ஸுல சில பொறுப்புகள்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் கனத சொல்லுவாரு அவர் சமையல் விட்டு அவர் சொல்லி ஞாபகம் சொல்லி அந்த பணம் அவர் கையில போறது அப்படி அவர் ரொம்ப எல்லாரும் அப்புறம் படிச்சுட்டு அரச இருந்தது உறுப்பினராக இருக்கும் போது பயிற்சி ஒரு வாரம் மற்ற தறி விட்டுறத நான் தரநேசம் தெரியாது தருநேசமே வேண்டாம் போனேன் ஏன் அப்படின்னா அங்க அதுதான் அதிகமான சம்பளம் உள்ள வேலை ரயில்வேல மாதம் ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு ரயில்வே அனுப்ப தெரிந்து கொண்டேன் எனக்கு மில்லு வேலையை வாங்கி கொடுத்தாலும் பிரச்சனை வருது அப்படி போறேன் வந்து ஒரு நான் பயிற்சி எடுத்துட்டு அந்த மிஷின் ஓடுற மிஷின மற்ற மூலம் தெரியும் எனக்கு அந்த ஓடுற மிஷின் பட முடியாது அப்படினா அந்த ஆளு சின்ன பையன் குறகுல சின்ன பையன்தான் அதனால அது எல்லாரும் ரொம்ப சரி பாட்டா வயசானவர்கள் கூட தட்டி விட்டு டக்குனு நிக்குது அப்ப இது என்ன ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியலை அப்புறம் ஒரு நைட்ல எனக்கு ரொம்ப குழப்பாயிட்டு இருந்த வேலை விட்டுறதுதான் நமக்கு தெரியல அதை எல்லாரும் அந்த நூல் அத்து பொண்ணு அதை அதை எடுக்கிறதெல்லாம் எனக்கு விடுவோங்க எனக்கு கைத்தறி தெரிஞ்சனால அதை இசை கொடுத்துருவேன் ஆனால் இது நிப்பாட்ட முடியும் நிப்பாட்டை ஓட்ட ஓட்ட தெரியும் நிப்பாட்ட தெரியாது நிப்பாட்டினா நாடா மத்தியில் நிற்கும் நீ மத்தியில் நிற்கக்கூடாது அப்படி இன்னொரு சிற்று வேலை வேண்டாம் பார்த்தேன் பிறகு நான் யோசனை போய் அதை கவனிச்சுட்டே இருந்தேன் வரும்போது இவர் பிரேக தட்டுறாரு அப்படின்னு பாத்துட்டே இருக்காங்க போகும்போதே தட்டிடுவாரு அப்ப அதிகம் தட்டுவோம் அவர் டக்னிக் பாட்டுனா அதை சொல்லித்தந்த பெருட்டியே தம்பி படிச்சுட்டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லித்தரவே மாட்டாங்க அப்படி நினைச்சு நான் படிச்சுட்டேன் படிச்சிட்டு பிறகு ஒரு மிஷின் காலி இருக்கு அவருமான கூட்டம் இருக்காரு சரி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கொடுக்கலாம் வச்சாங்க பேர் இன்டர்வியூ கே செலக்ஷன் இன்டர்வியூக்கிறாங்க டி போட்டது உலக டிஷன்கள் ஒரு குச்சி குச்சி மாதிரி அடிச்சு போட்டுருவதுல அது வந்து ஒரு குச்சி முன்னேற இருந்துட்டு அதுக்கு லைன் அடிச்சது அந்த பூ விளாது ஒரு குச்சி இங்க தள்ளித்தாலும் பூ லைன் அடிச்சு போயிடும் படிச்சிருக்கிறேன் படிச்சத பார்த்து பார்த்து வச்சிருக்கிறேன் அந்த சூப்பர் மேனேஜர் அதாவது மாஸ்டர் வந்து எனக்கு ட்ரெயின் இருக்கிற ரொம்ப படிச்சுட்டு அவர் இந்த குச்சி தாழ்றாரு நான் அவர் தள்ளி போடுறாரு நான் அதை எண்ணிக்கிட்டு இருக்கிற எச்சுன்னு தாழ்றாரு அப்படின்னு அது பதினஞ்சாறு தழுறாரு தண்ணீர் ஓட்டு வாங்கப்படும் லைன் அடிக்காம ஓட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டாரு படித்தோர்னு பாத்துறாரு நான் அதே பதினஞ்சா திருப்பத்தி தள்ளி வச்சிருந்தேன் ஷன் வேற மாதிரி ஆயிரும் மாங்காய் அது புளிங்க மாதிரி ஆயிடும் அந்த பூ வராது அப்போ அடிச்சு வச்சிட்டு அந்த நூல் அப்படி எடுத்தா கரெக்டாயிருக்கும் எடுத்ததுனா பாஸ்டர் வந்து கை வெரி குட் பாஸ் ஆகும் அந்த பையனுக்கு ட்ரெயினிங் கொடுத்தா அவனு முடியலை பையன் அப்புறம் தறி ஓட்ட ஆரம்பிச்சேன் தறி ஓட்ட ஆரம்பிச்சா போய் பழகிருந்தேன் தங்கியிருந்த மெஸ் இருக்குது அப்ப அவங்களோட பழகும் போது எனக்கு கொஞ்சம் அந்த வாடகைதான் உண்டு அலங்கத்துல இந்திய அரசியல் பழகினேன் அப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில சேர வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு எந்த கட்சியில எல்லாம் கட்சிக்க போறமே அப்படிங்கறது அவங்களது விரக்தியில பேச்சேர்ந்தீங்களா விரக்தின்னு சொல்றது இல்ல பக்தி வந்து சொல்றது அந்த நம்ம கோயிலுக்கு போன பக்தி வந்து அது வந்து மூளையை மாத்திர தவிர ஆனா இதுக்கு தப்புறவுக்கு ஒரு மாற்றத்தை ஒண்ணு திரும்ப கடவுள் கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு அங்க போன பிறகு மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் இதெல்லாம் முதலாளித்தம் தொழிலாளித்தும் அராஜகம் இப்படி எல்லாம் அந்த மத்தியெல்லாம் போயிட்டு இந்த ஏழை மக்களுக்கு உதவி அந்த மாதிரி கிடையாது அப்ப நம்ம எனக்கு ஆக்கி விட்டாங்க கட்சியில நான் வெளியில் திரும்ப சின்ன பையன் அங்க ஒரு லீடர் ஆகி அங்குள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாம் நான் ஐடியா கொடுப்பேன் தொழிலாளிகளுக்கு சொல்லுவேன் நம்ம எந்த காரணத்திலும் அவர்கள் சாதகமா கம்பெனி சாதகமா சில வேலைகள் கொடுத்தவர்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்போ இதெல்லாம் ஹிந்தி ஜாஸ்தி வராது அந்த நிர்வாகத்திற்கிறவங்க பேச திரும்புவாங்க மேனேஜர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜர் தமிழ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் அப்புறம் கேப்பாங்க சில ஆலோசனை நிர்வாகத்திலிருந்து கேட்பாங்க நிர்வாகத்துல முதலாளிகள் சொல்றாங்க ஒரு ஆறு முதலாளிகள் உண்டு எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன வியாபாரிகள் தான் வியாபாரிகள் அவங்களுக்கு வியாபாரம் பண்ணிதான் பழக ரெண்டு மூணு வச்சு நடத்துறாங்க அப்ப அவர்கள் நல்ல சம்பளம் கொடுக்கறாங்க பவுன் சரம் கொடுப்பாங்க இப்ப நாங்க அவங்களை எல்லாம் கௌரவிக்க கௌரவிக்கப்பட்டு வருஷத்துக்கு அந்த முதலாளிகளை வரவழைத்து சசதாச்சும் ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க அப்ப தொழிலாளர்கீவ் கொடுப்பாங்க சில பேக்ட தொழிலாளர்களுக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு அப்போ அவங்கள கூட்டி வச்சு அவங்க நல்ல பார்ட்டி எல்லாம் வச்சு என்னென்ன சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் வாங்கி கொண்டா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி ஆளுக காசு கரெக்ஷன் பண்ணி நல்ல பூ ரோஞ்சா பூ ஆரங்கள் எல்லாம் கட்டி நம்ம கை மரியாதை சொல்லி ஒரு வாழ்க்கை முடையில வாசித்து சொல்லி கொடுத்து மாலை எல்லாம் போட்டு கௌரவிச்சு அப்போ அந்த இப்போ வழக்கம் மாறுற முதலாளிகளுக்கு தெரியும் வழக்கமாக இப்போ சில புது முதலாளிகள் வர்றாங்க அதெல்லாம் ரொம்ப அச்சுட்டு ஒரு தொழிலாளிகளுடைய பங்க்ஷன் நம்ம இருந்த மாதிரி இல்லையே இது நம்மளுடைய எங்கேயோ பெரிய மேடையில் நம்மளை வர வரச்சு கௌரவிச்ச அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அப்ப நாங்க எங்களுக்கு தேவைகள் ஒரு மனு கழித்து கொடுப்போம் இப்படி எங்களுக்கு நாங்க இந்த இல்லை நம்பிதான் பாடுறோம் எங்களுக்கு மனை பிள்ளைகளை இருக்குது என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் எதிர்காலங்கள் சேலரி கூட்டி தரணும் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுப்போம் அதை வாசித்திடுச்சு வாங்கி கேட்ட கதை இது நேர்மையானது அது உண்மையானது அதாவது நீங்க எங்களை நம்பி வாழ்றீங்க ஆனா ஒண்ணு நாங்களெல்லாம் உங்களை நம்பிதான் வாழ்றோம் முதலாளி பேசுவேன் மனை அந்த தொழிலை வச்சுதான் நடக்கும் நீங்க தொழில போது நெல் தொழில் பேசி ரொம்ப சந்தோஷப்படுத்தி கட்டிடம் இப்படி அந்த லீட் எடுப்போம் அப்படி இருக்கும்போது சில வேலைகள்ல சில கஷ்டங்கள்லாம் வரும் அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்படி இருக்கும்போது அரசியல் ரொம்ப தீவிரமாயிட்டேன் எனக்கு திருமணம் பண்ண வேண்டும் வீட்டில இருந்து பெற்றோரு முயற்சி பண்ணாங்க அண்ணா ஒரு பாம்பைக்கு வந்திருந்தாரு அவர் வேலை செய்யலாம் தம்பி கிட்ட தங்கி இருந்து வேலை பார்க்கலான்னு வந்தாரு வேலைக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது வந்து கொஞ்ச நாளை ஒரு மாசம் தங்கிருந்த நினைக்கிறேன் இருந்தாரு அவர் நான் வந்து ராத்திரி அரசியல் போயிட்டு ராத்திரி பலன் முடிக்கிறது வர்றதையும் சிலர் சாப்பாடு எல்லாம் இருக்கிறதையும் சாப்பாடு சமையல்கார எடுத்து வச்சிருப்பாரு அப்ப அதெல்லாம் பாத்துட்டு வீட்டுல வச்சு விட்டாரு அவரு திருமணம் முடிச்சு வைக்கணும் நாடு பயிலும் தோரும் ஆயிட்டான் சாப்பிடுறது இல்ல கட்சி கட்சி அலையிறான் அப்படின்னு சொல்லுவோம்னா அப்ப அம்மா சரி சொல்லி பொண்ண பாத்து வச்சுட்டு இந்த திருமணத்துக்கு கடிதம் எழுது எனக்கு திருமணம் செய்யப்ப வெறுப்பில் அப்படி இருக்கும்போது எனக்கு திருமணம் வைக்கணும் கட்சிக்குள்ளே திருமணம் முடிச்சோம் கட்சி விட்டு விட்டுற கூடாது நல்ல பையன் சின்ன சின்ன ஒருக்கர் அப்படி சொல்லி சிலர் விரும்பி இருந்திருக்கிறாங்க அது நம்ம யாரும் சொல்லல இந்த பேச்சு வந்தோன்ன சிலர் சொன்னாங்க இந்த மாதிரி தலைவர் சொன்னாங்கயா அவங்க வீட்டுல உங்களுக்கு பொண்ணு கொடுத்து வாங்க நான் வந்து ரொம்ப வெக்கப்படுவேன் அடுத்த மீட்டுக்கு போனோம்னா வைக்கப்படுவேன் அடுத்த மட்டுமே பேசுறது விற்கப்படுவேன் எந்த வீட்டுக்கும் தண்ணி பிடிக்கும் பாட்டேன் அப்படிப்பட்ட வெக்கப்பட்ட ஆளு அப்படின்னால திரும்ப அன்னொரு குடும்பத்துல இந்த ஒரு குடும்பத்துல போய் பண்ணா அது எனக்கு ரொம்ப இருந்துச்சு அப்ப நான் சொன்னேன் அப்படி திருப்பணம் வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை முடிவு நடத்துறது ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்துக்கு முடிப்பா விருப்பம் சொல்லிட்டேன் அப்ப மது விருப்பம் சொல்லியா விருப்பம் சொல்லிட்டு இருக்கும் போது நான் வந்து கல்யாணத்துக்கு நகையெல்லாம் செய்யணும் ஏன்னா பெற்றோர்கள் செய்து இருந்து நம்ம பொண்ணு வேண்டாம் நம்ம கொள்ளையும் கல்யாணம் நடத்தலாம் அவங்க கஷ்டப்படுத்தப்படுவாங்க அது நம்மளே எல்லா சிலர்களையும் சீர்ந்து ஆயுதத்தோட போகணும்னு சொல்லிட்டு நகைச்சுவனும் எங்க கட்சியிலோட ஒரு தோழர் அவர் நகைச்சிய கூடியவர் அவட்ட போன தோழர் எனக்கு ஒரு நகைச்சி இடும் நான் திருப்படத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்ற அவர் கிறிஸ்டின் ஹிந்துவான் கேட்டாங்க இதுல கிறிஸ்டின்னா அந்த லாக்கெட்ல செலவு போடணும் ஹிந்துன்னா ஓமன்னு எழுதணும் இதுல எந்த மழையும் எங்களை திட்டுவாங்க அப்படி அஞ்சு நான் கிறிஸ்டின் ஹிந்து இல்ல ஒரு தமிழர் என் பேர் அதுல எழுதணும் கரு கடம கரான் இருக்குதானே அப்ப நாம ஏழைகளுக்கு இறங்குறது ஒரு பொருள் தொண்டுதானே எண்ணம் அந்த பணிகளை தான் செய்வேன் அப்படி யாராவது கேட்டா பதவிப்படாத பாபு எழு அவர் தோறும் யாருமே இப்படி செய்யலையா மற்றவங்க எதிர்த்து தானே வரும் ஒரு புரட்சிகரமா இருக்க அப்படின்னு எனக்கு கட்சியில எனக்கு பேர் என்ன பேரு தெரியுமா எனக்கு தமிழ்ல ஏழில அரசு பேர் சுந்தரராஜ்ங்கிற பேர எழிலரசுன்னு எழுதியிருச்சு மாத்திட்டாங்க எல்லாருடைய பேர மாறி இருக்கும் மாறி இருக்கும் ஏன் அப்படின்னா அப்ப கட்சி ரொம்ப சீக்கிரம் எழுதி டாத் தூண் பண்ணில அடிச்சிட்டு அப்ப கல்யாணத்துக்கு போறோம் அப்படி போயி விளையாட்டம் தான் போறேன் அப்ப கல்யாணத்துக்கு போக முன்னாலே இப்படி கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடக்கிறது உள்ளத்துக்கு பயம் இருந்துட்டே இருக்கு ஏன் அப்படின்னா அங்க சமுதாயத்தில் தமிழ் சமுதாயம் அங்கே இருக்கிறத பாக்குறேன் அப்படி ஒரு மனைவி ஒருத்தர பேரது இந்த மாதிரி சில கெட்ட பழக இருக்கிறத அப்ப அது வந்து எனக்கு அதிர்ச்சியா இருந்தது நாம நாளை திருமணம் நடத்த போறோம் வரகிற தெரியாதே அப்படின்னு என்னை அறியாதமா ஒரு நான் வேலை சந்தி ரயில்வே போது அப்படியே நான் கடந்து போறேன் போகும்போது எங்க போறேன் தெரியாது ாலும்டவுள் கிடையாதுங்க இருந்த போது பேசின போது ஆத்தமா அவரை தேடிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்படி நான் முழங்கால் போட்டேன் மிளகாய் போட்டு நாலு வாரத்தை சொன்ன ஆண்டு வரேன் நான் திருமணம் செய்ய போகிறேன் எனக்கு ஒரு பக்தியுள்ள மனைவி வேணும் எங்கள் உங்களுக்கு பயப்படக்கூடிய மனைவியாக இருக்கணும் அப்படின்னு ரெண்டு வாரத்தை ஜெயித்தவங்க பண்ணிட்டு அது மேலே அப்படி கே மலைப்படி நான் ரேட்வே ஸ்டேஷன் வந்துட்டு நான் மலைப்படி ரெண்டு ஈர்ப்படத்துக்கு வந்தாச்சு வந்து ஒரு வாரத்தில் நான் புறப்படுறேன் அப்படி ஜெயித்தாலும் என்று மனமெல்லாம் கட்சி குளியின்படி ஆலயத்துல தகு திருமணம் நடத்தக்கூடாது ஒரு சுயமரியாத கல்யாண கட்சி தலைவர் செல்ல நடத்தணும் அப்படின்னு இடத்தோடு தான் நான் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து சரி பரவாயில்ல சீர்த்து சுட்டு வந்துட்டேன் ஒரு வழக்கத்தின்படி சிஎஸ்சி முறை நாட்டை போய் அரைக்கி வாசிக்கிறவங்க அனுமதி வாங்கணும் அதுக்கு மூணு வாரம் இருக்கணும் மூணு வாரம் அறிக்கை வாசித்தான் கல்யாணத்துக்கு போனேன் அப்ப அப்பா போட்டீங்க எனக்கு தெரியும் ரெண்டு வாரம் போட அவர் செய்ய மாட்டாரும் கிடையாது அப்பா கேட்டே இருந்தாங்க அதுக்குள்ள காடெல்லாம் அடிச்சாச்சு தெரியாது வரவு ஆச்சரியம் தீவிரமா தெரியாது அப்படின்னா எங்க அம்மா நான் வர நேரத்துலயே ஆச்சரிசு போக மாட்டேன் எங்க யாரையா பார்க்க போயிருக்கோம் அம்மா ஒரு நாள் கேட்டாங்க ஓடிவன் தெரியும் சொல்லல அப்போ கடைசி ஆயிரம் போனோம் ஆயிரம் ரூபாய் தெரிந்த ஆளு தம்பி வாங்கி போலீங்கன்னு விசாரிச்சுட்டாரு என்ன திருமணத்துக்கு வந்திருக்கலாம்னு கேட்டாரு திருமணத்துக்கு வந்து சரி ஏதாவது தானே சிவண்டிதான் அப்பா அம்மா எல்லாம் பேசிட்டாங்க நான் காரணம் தான் எப்ப திருமண வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ரெண்டு வாரம் தான் இருக்குது திருமணம் அப்படியா மூணு வாரம் இருக்கணும் இல்லையா அரைக்க வாசிக்கிற மூணு வாரம் தேவை இல்லையா உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னா எனக்கு தெரியும் எனக்கு லீவு தானே இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படியே அப்ப உழிச்சி நான் லெட்டர் தர்றேன் மலைகோட்டலுக்கு பிஷன் ரூபாய் வேதாந்தத்தை படிக்க ஆரம்பிச்சேன் ஐஸ்வர்யவான்கள் அருகா இருக்கிறாரு நீ ஐஸ்வர்யவான்களுக்கு எளிதான மறு சட்டம் ஆமா ஐஸ்வர்யான்களுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்டா மூணு நாள்ல கல்யாணம் படிக்கலாம் இளைஞர்களுக்கு கல்யாணம் நடத்திட்டு போயிருவேன் மேடம் போட்டு கட்சி தலைவர் கட்சி தலைவர் சுயமரியாத பெரிய விஷயங்கள கொடுத்து சுயமரியாதை கல்யாணம் நடத்திட்டு போனேன் எந்த விரும்பாதான் அதை சொன்ன அது வரைக்கும் அப்பாவும் தெரியாது அவங்க பரிசியா இருந்தது அப்போ அவங்க ஆயிரம் ரூபாய் சொன்னாரு அப்படின்னு அவங்க குடும்பத்தை சபை விட்டு தள்ளி வைத்து விடுவோம் குடும்பத்தினருக்கு வரக்கூடாது அப்படின்னா பண்ணிக்கலாம் தானே நாங்க பண்றேஜும் தான் கவர்மெண்ட் அனுமதியோடு செய்யறோம் ஆனா நீ ரிஜிஸ்டார் கொடுக்கற காசு வந்து நீ பிஷப்பு கொடுத்த மாதிரி சீலம் தானே சென்னா போயிட்டு வந்து சொல்கிறையா நாளைக்கு வந்து சொல்கிறேன் தென்ன சொல்ல அப்போ ஒரு அனுமதி கிடைத்தது அதை வச்சுட்டு காடெல்லாம் எங்கே அடிச்சிருந்தேன் திருமணம் காடெல்லாம் அடிச்சு யார்கிட்டையும் கொடுக்கல அப்போ எல்லாரும் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ திருமணம் எங்கன்னா பெண்ணு வீட்டில் என்ன அடிச்சுருக்கேன்னு காடில் அப்போ பலர் கேட்டாங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க என்ன இங்கே எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஆறு பேரும் பாடற சத்தம் தான் அதிகமாக கேட்குறேன் அப்படி ஆலயத்தில் நம்ம பக்தியாக இருப்போம் அப்புறம் கடல பற்றி வாஞ்ச உண்டு திரும்ப அங்கே ஒரு உபதேசர் உண்டு அவர் நல்ல சினிமா வந்தா சில நாள் சினிமா போவார் சாயங்காலம் டெய்லி சாயங்காலம் ஆராதனை உண்டு இல்லையா அப்போ ராஜினி அந்த ஆராதனை நடத்தி நடத்துன்னு நான் சினிமா பார்க்கறோம்னா இருக்கிறேன் சார் அப்போ அவர் கூட சினிமா பார்க்க போனுங்கிறப்ப நமக்கு அப்போ கிடையாது சினிமா பார்த்தது கிடையாது காரணம் அங்கே அப்படி பற்றியா இதுவே நடத்தி வாழ்ந்துகிட்டு இப்போ அது வந்து மாறிப்போஷு அந்த அம்மா தட்சி பண்றாங்க போறாங்க தெரியாது அதனால போட்டது கூட போய் சுட்ட நம்ம போய் சொல்றது சாதாரண காரியம் அப்ப அப்படி போயிட்டு கடைசியில் திருமணத்துக்காங்க பலம் நடந்தது திருமணம் கருங்கல்ல அதாவது கன்னியாம்பிரிஷில் கருங்கல் ஒரு ஊர் அங்கதான் மனைவியுடைய அங்க வந்து பதிவு திருமணம் பண்ணி ஸ்டார் திருமணம் ஒரு கொந்தம் ஒரு கொந்தம் மாலையில ஊர்ல உள்ள வாலிபர்கள் எங்களுக்கு ரொம்ப அரைகிற பழம் நல்வழிச் சங்கம் சங்கத்தை உருவாக்கி இருந்தது போட்டு பரபரப்பு எல்லாம் எனக்கு ரொம்ப வரையுடைய கோரிக்கையின்படி திருமண நான் சிலர் பரியாசம் அப்புறம் ஒரு நண்பர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஒரு கம்பலை வேலை பாக்குறாரு அவர் கல்யாணம் முடிச்சிட ஞாயிற்றுக்கிழமை மனைவி முடிச்சிருமா சர்ச்சியை நான் என் மெஸ்ல இருந்து கட்சி வந்துட்டு இருக்கிறேன் அவரை பார்த்த என்ன பிறகு என்ன தோணு நாட்டுக்காக உயிர் கொடுப்பேன்னு கேவலம் மனைவி பின்னால போறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டால பேசுனாலும் விரும்பாது கஷ்டமாய் விஷயம் மனைவிக்கு முன்னாத விஷயம் கேட்டது அவரு கஷ்டம் நான் தமாசை கேட்டுட்டு வந்துட்டேன் அவரு அடுத்த வாரம் தலைவர் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாரு பிரியாசம் அவரு சிரிச்சுட்டாரு உள்ளத்துல அவர் சொன்ன அவரும் ஒரு கிருஷ்ண அவர் நாளைக்கு பிடிச்சா நீ பிரயாசம் பண்ணுவோம் அப்படி செய்ய கூடாதுன்னு சொல்லல அவர் ஏன்னா சென்னையா சொன்னார் அப்படிங்கிறதுக்காது அப்ப இதெல்லாம் என் மனசுல வச்சு பிரியாசம் பதிவு திருமணம் பண்ணிட்டு போனேன் கட்சி அரசியல் பெரிய வரவேற்பு வாழ்த்து மடல் அருவாச வாழ்த்து மடல் வரவேற்றாங்க அப்ப வீடு வாழ்த்து மடல நடக்கும் அப்படி இருக்கும்போது இரண்டு துணை வந்து ஒரு பெங்க சபைக்கு போய் பரிசு தாவி பெற்று வர போகும் தெரியாது அரசியல் உலகமே தெரியாது பதினெட்டு வயசுல மேரேஜ் நடந்தது பள்ளி படிப்பு முடிச்சோடனே மேரேஜ்க்கு ஏற்பன் பண்ணிட்டாங்க பள்ளத்து வீட்டில் ஒரு நண்பர் உண்டு அவர் எங்கள்ட்ட வேலை செய்வார் அவருக்கு அவர் நானும் ரொம்ப பண்டு காரணம் அவரு கடவுள் கிடையாதுன்னு சொன்ன திராவிட கழகத்தை சேர்ந்தார் நானும் இந்த கோழி அடிப்படையில் ரெண்டு பேரும் நண்பர் லாய்ட் அவரு நான் மேரேஜ் வரேன் சொன்னோன்னா அவருக்கு சொன்னார் பேமிலியை கூட்டிட்டு வருவேறாரு நம்ம கூட்டிட்டு வருவோம் எங்கேயும் உள்ளிட போறீங்க இங்கேதான் கம்பெனி பக்கத்தில் அவருடைய இடத்துல போக்குவரத்து வசியா இருக்குன்னு நினைக்கிறேன் என் கட்சி ஆபீஸ் மேனேஜர் விட இங்கிருந்தாங்க போய்கிடலாம் இந்த ஃபேமிலியாக்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நிறைய பாபு சொன்னாரு எனக்கு ஒரு வீடு பாருங்க நான் ஃபேமிலி கூப்பிட்டு வரேன் நம்ம ஆதரவாக இருக்கிறான் சரி பார்த்து அவருக்கு பார்த்து வச்சு தான் நான் மேனேஜ் நான் அவர் முந்தி அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு வந்துதான் எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படியே ரெண்டு குடும்பம் ஆதரவாக இருந்துட்டு அந்த வீட்டு அம்மா ஏன் ஓய்வு சொல்றது இந்த படத்தெல்லாம் தெரியு பார்த்திருக்கு இது என்ன படம் திரும்பான் அதை கைதாச்சு திரும்ப இருக்குது என்ன தெரியாது உனக்கு வீட்டுக்காரர் எப்படி கட்சியினுடைய நல்லா இருக்கும் கட்சியில எப்படி அந்த பேச மாட்டான் சொல்லுவா அவ்வளவுதான் எனக்கு கட்சி வேலைதான் ரொம்ப தீவிரமா இருக்கும் வீட்டுக்கு நாலு மணிக்கு வருவேன் வேலைக்கு வந்து டீ எதாவது சாப்பிட்டு அவளுக்கு ஏதாவது காய்கறி வாங்கி விட்டாங்க அவனுக்கு எண்ணி தெரியாதனால காய்கறிகளை வாங்கி குடுத்துட்டு நான் கட்சி ஆபீஸ் போயிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு திரும்ப வரலாம் வீட்டுல இருந்து அவளுக்கு சாப்பாடு இருக்குது அப்படி மனைவோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க ஒரு நாள் எனக்கு கிட்ட சொன்னா எனக்கு ஒரு ஆலயத்து போனோம் கூட்டிட்டு போவீங்களா இல்லையா ஒரு நாள் கூட்டி கொண்டு விடுங்க போறாங்க யாராவது பண்ணிட்டு இருந்தா அவங்க போயிடுறேன் அப்ப நான் சொன்னேன் எங்க வந்து தமிழ் சர்ச்சி கிடையாது இந்தியில பசங்க கவனம் தானே பொறுப்பாள இருக்கல்வைய மாற்றணும் அப்படி இருந்து நான் போற்றி ஆபிஸுக்கு போகும்போது கூட எல்லாரும் கட்சி தலைவருடைய மனைவி எல்லாம் கேட்பாங்க இருந்த விஷயங்கள அவர் சின்ன பிள்ளை நமக்கு உலகம் தெரியாது அப்படி இருக்கிறாங்க கவனிக்கலாம் அப்படின்னு தெரியாது வந்துட்டு வந்து அவங்களையும் விருப்பவங்க சிஸ்து தனியார் இருப்போம் அப்படின்னு அப்படியா நம்மளோட பேசிட்டு இருப்பேன் பிரச்சனை எல்லாம் பேசி பேசி டைம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஆத்திரிச்சு பிக்க ஆரம்பிச்சா அதுக்குறோம் நான் வர்ற வரைக்கும் பிடிச்ச மட்டும் இருப்பாங்க அப்புறம் ஒரு நாள் கதவை தரும் போது குரம்பாய்ப்பாய் பார்த்தேன் அப்போ நான் சொன்னேன் அப்படி வெடி ஜோம் பண்ணக்கூடாது ஜெவன்கே வருவோம் அப்புறம் மருந்து பிடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படி எல்லாம் பேசிட்டு அந்த நேரம் தமாசா பேசுறதுதான் அப்படி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஆள் அடிச்சுது அது ஒரு ஆள்ல அழுதுட்டு வந்து கதவை தர கண்ணீரை துடைச்சி தான் அப்படி நான் கிறிஸ்டின்னா இருந்ததுனால அவளை அழுகும்படியா நம்ம வைக்கல ஜம் பண்ணாதோ இருக்கோட ஜனிட்டு நேரத்தோட சாப்பிட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு வேற ஒன்னு பேசல இப்படி இருக்கும்போது இன்னும் ரெண்டு நாள் கழிச்ச பிறகு ஒரு பயக்கம் ஆடல சத்தம் போட்டதால ஜிபத்தை குறைச்சிட்டா போல அப்படின்னு நினைச்சேன் அப்படி வந்து வேக மாதிரி எடுத்து வந்துட்டு எடுத்து வச்சிட்டு நீ சாப்பிடுற எடுத்துட்டுங்க நானே சாப்பிடல அப்படி சுட்டி சூடி கட்டி சரி அப்பதான் சொன்னேன் இப்படி இப்படியும் சோமான சோக்கிடு வரணும்னு சொன்னதானே சொக்கடு இல்லையா சரி நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போதா கட்சி பேப்படிச்சுட்டு வந்து ராத்திரி படிச்சுட்டே இருப்பேன் அப்பதான் பத்திரிக்கை படிச்சிட்டு இருக்கும்போது கட்டுறது ஒரு சத்தம் வந்து அத்தான் தண்ணி தண்ணி சத்தம் கேட்பேன் நம்மளும் தண்ணி கேட்க மாட்டேன் ஒரு ஆளும் அப்ப பிள்ளைகள் அதிகமா இருக்க போல எந்திரிக்க முடியல தண்ணி கேட்கறா அப்படின்னு பசங்க எப்படி திருச்சி தண்ணி சூடாக்கி தண்ணி நான் தண்ணி கொண்டு போனேன் வாடி அசைக்கல சத்தம் கண்டு போச்சு அவங்க பேசின கிடையாது சத்தமா இருந்தது நான் உடனே கூட்டு பார்த்தேன் கேட்கல வாடி தூக்கி பார்த்தேன் அசைச்சு பார்த்தேன் அவரு ஒண்ணு உயிரில பாடிய இதாயிடுச்சு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அதிர்ச்சியான பக்கத்துல அடுத்து சோறு அப்ப நான் வீட்டுல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அது வந்து கதை தட்டுறது இல்லை அது ரொம்ப நேரம் அந்த சௌதரிய இருக்கும் அங்க போனாலும் அங்க தூங்காம இருப்பாங்க ரெண்டு பேரும் நான் வந்து கதை தட்டுன போறேன் அண்ணா சி வந்தாச்சு கேட்டு சொன்னா அவங்க தூங்குவாங்க அவ்வளவு வெளிப்பா இருந்தாங்க அழைத்துட்டாங்க நான் கூட்ட கொண்டு பார்த்தேன் வீட்டுல போயிட்டு வீட்டுக்கு போகல இங்க இருந்து கூட்டம் கேட்கல ஒரு சோறு கடைசி கூட்ட கொண்டு பார்த்தா சத்தம் இல்லை சத்தம் சேர்த்தோண்ட அடைச்சிட்டு சரி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாடியை கட்டில் படுத்திருக்கு நாலு பக்கத்துல சேரில் உட்காந்து பாடியை பார்ப்பேன் ஒரு டைம் பிக்ஸ் இருக்குது அதையும் பார்ப்பேன் அது டக்கு டக்குன்னு அடிக்கிற எழுபத்து அடிச்சு மாதிரி சட்டம் டைம் போய்ட்டு இருக்குது இப்படி இப்படி பெற்றோர்களுக்கு என்ன பதவி ஆறு மாதம் ஆகி ஒரு கடிதம் போடல அவர் அவள் டைம் இல்லை அவர் நாளே என்கிட்ட கேட்டேன் வீட்டுக்கு ஒரு கடிதம் கூட போடலேன்னு சொல்லிட்டு சேர்ம ஒன்று எழுதி நான் போடல உங்கள் வீட்டுக்குள்ள ஆசைங்களுக்கு தெரியாது அதான் போடலை அப்படின்னு அவருக்கு கடிதம் எழுதி கொடுத்தா அவங்க வீட்டுல ஆசைத்தழுதிருக்கிறா அப்ப என்ன எழுதி அனுப்பிங்க அப்படின்னு சொன்னா சரி நாங்க மெல்ல போய் மெல்ல போய் எழுதி கொண்டு போயிட்டேன் சரி என்ன எழுதியிருப்பான்னு பாக்கலாம் லட்ரு லெட்ரு அதை அப்படி லேசா திறந்துட்டு பார்த்தா இவர் ஒரு கம்யூனிஸ்ட் கோயிலுக்கு போக மாட்டாரு ஆலயத்து கூட்டிட்டு போகல ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கா முதல் கழுத இப்படி எழுதுறது நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எழுதுனோம் எப்படி எழுதிட்டாலும் இனி இப்படி அனுப்புறது முதல் கடிதத்தில் கழிச்சு அப்படின்னா சாகனை போட்டேன் அப்போ ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு எங்ககிட்டருந்து கடிதம் வரலையின்னு சொல்லுவான் அப்படி ஆசை சரி எழுதியிருக்க மாட்டான் போனா அப்ப அது போயிருக்காது அந்த மாதிரில அப்படி அப்படி கண்டலா பேசுவேன் அப்படி அதை மறந்துட்டு அப்புறம் அவ்வளவு மறந்துட்டா சரி கருத்து மாட்டேன் நானும் போடல இப்ப நினைக்கிறேன் ஆறு மாசம் ஆச்சு ஒரு கடிதம் கூட போடுற என்ன சரிங்க என்ன பிறகு சொல்றது அப்படின்னு அது ஒரு எண்ணம் தெரியுமா ராத்திரி என் கூட பேசணும் ஒரு அம்மா பேசியிருப்பா பேசியிருப்பான் அப்ப இப்ப ராத்திரி இறந்தாச்சுன்னு தெரியும் சிதி கிடைச்சா அப்படின்னு தான் இருந்தாங்க நடந்து போச்சு பண்ணிட்டாருன்னு எல்லாரும் என்ன கொழக ஆரம்பிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு காரணம் ஒரு அப்படி ஞாயிற்றுக்கிழமை கட்சி ஆய்வு போகும்போது ரெண்டு பெண்கள் கூடி நின்று பின்னால பேசுறாங்க இந்த பையன் நல்ல பையன் இல்ல பொருக்கு அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு மராட்டி மகாராஷ்டிர மராட்டிக்காரங்க அப்ப இன்னொரு பொண்ணு கேக்குறாங்க ஏன் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டபோது ஒரு நேரம் வீட்டுல இருக்கிறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை மிகவில்லை இந்த பையன் இருக்கிறது இல்ல இந்த பொண்ணை எங்கயும் கூட்டிகிட்டு போறது இல்லை இந்த வீட்டுல அடாசி போட்டு மாதிரி மாதிரி பேசிட்டு அப்படின்னு சொல்ற சத்தம் அப்படிதான் போயிட்டே இருந்தேன் சத்தம் காலத்துல கேட்டே இருக்க போறதுக்கு கால திருப்பி கேட்டே அப்போ நான் பதில் சொல்லணும்னு சொல்லலாமா நினைச்சேன் வேண்டாம் இந்த மக்கள்கிட்ட ஏன் சொல்லுவாங்க நம்ம ஒரு நாள் கட்சி வேலையாக இருந்த வரும்போது ஓ இவன் கட்சிக்காரனா இப்படி போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட வேட்டும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இப்போ ஞாபகத்தூர்ல அப்போ இந்த பெண்கள்லாம் என்னன்னு சொல்லுவாங்க ஒன்று போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமே இந்த அதிர்ச்சி உண்டாயி அடுத்த கவலைகள் எப்படி இருந்துகிட்டு இருக்கான் எப்படி ஒரு ஆள் பேசுற சத்தம் கேட்டு நான் பேசல என் உள்ள ஆள் பேசும் அந்த பேசல என்ன பேசு தெரியுமா மறுத்து போனா சூர்வை நாலு நாளைக்கு பர்வேசு உயிரோர்களின் பின்னாரே அப்படின்னு சொல்லிட்டு சத்தங்க அந்த சத்தனைய ஆப்தமா என்ன பார்க்கணும் தெரியுமா வா அது இப்போ அது பேசுது இதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுது கிடக்குறா ஒரு ஆளுகளை யாரோ பொய்யாச்சு நம்ப மத பிரச்சாரம் அப்படி சொல்லி இந்த ஆத்மா பேசுறது அப்புறமா அஞ்சு மணி நிமிஷம் கழிச்சு பழைய விட சத்தம் கேட்குது கொஞ்சம் கூட உரத்த குரலை கேட்குது எடுத்து பொருள் அசி நாலு நாளைக்கு பிறகு யேசுவின் ஒரு அழுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே இதை ஆத்மா பதவி சொல்லுது அப்படி பதவி சொல்லி ரெண்டு தடவை முடிஞ்ச பிறகு திரும்ப ஒரு ஐந்து நிமிஷம் கழிச்சு உரத்த உரையை வாய் அப்படியே வந்து என் வாயுவோட பேசுது பிறகு ஒழிப்பினாரு பலத்த சத்தமா உட்கார்ந்து கிளப்பிட்டு அப்படி கிழ விழுந்தோடனே என்னுடைய நாட்டிய தவறுகள் ஞாபகம் அவனு செய்யல சுமோ கிடையாது சினிமா கிடையாது போய் பிறகு நாட்டம் எல்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட அவளை கட்சிக்கு வந்த பிறகு சின்ன சின்ன பொய்னு சொல்லியிருப்போம் அது மாத்திரம் இல்லை இந்த அநேக கிறிஸ்தவ வாலிபர்களை விதமாக கிறிஸ்தவன்னா அது மதம் மனிதனை மதிப்பதுதான் தெய்வத்தை மதிப்பதாகும் அப்படி சில சொல்லி மக்கள் எல்லாம் மாத்தி இருக்கிறார் அது வந்து ஒரு கடைசி ஒரு வாலிபனுங்க அதை சொல்லிட்டு காட்சி வந்து கிராமத்துல வந்து அதை நிக்கது ஒரு நாள் அழுதுக்கு அதை ஆட்டவரே ஒரு தடவை மாத்திரம் நிச்சுமே தவறு செய்து நீங்க தெய்வம் எனக்கு தெரியும் அறையிடத்தை மன்னிச்சிருங்க மன்னிச்ச மனைவி உயிர் கொடுத்துருங்க நான் அரசியல் போக மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கடலுக்கு பக்கத்துலயும் முழங்கால் பட்டையை திரும்ப ஆண்டுகளுக்கு பறவை கால் மிளங்கால் முடங்க ஆரம்பிச்சு முடங்கியே ஜபிக்க ஆரம்பிச்சு ஆண்டு வரையே நாலு மணி நாலு நாளைக்கு பிறகு உயிர் கொடுத்தீங்க தானே நாலு மணி நேரம் கூட ஆகிய உயிரை திரும்ப போடுங்க அப்படி ஜபிச்சு ஜெபிச்சு மணி ஒன்னு ரெண்டு மூணு ஆகிட்டு இருக்க இப்ப நாலு ஆயிடுச்சு மணிக்கு அந்த ஒரு பால் காரர் வருவாரு எல்லா வீட்டையும் கடவுள் தட்டி தட்டி கம்பல்சரியா பால் ஏன்னா இந்த பெண்களை காலை அப்படியே ஒழுங்கு எல்லா இடத்துல சின்ன சார் அல்லது மக்கள் ஆண்கள் வேலைக்கு போகணும் இப்போ தூங்கிடக்கூடாது அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி பண்ணி ஆறு மணிக்கு வேலைக்கு அனுப்புறதுக்காக இப்படி ஒரு ஒழுங்கு சேர்ந்திருந்தாங்க அப்படி அவர் வந்துட்டு அந்த பக்கத்து அம்மா தான் உடனே பாகுவாங்க எழுந்திரிச்சு வாங்க செஞ்சிருச்ச உடனே இவங்க அங்கே பலகாரம் வர முந்தி அங்க சத்தம் அப்ப இன்னைக்கு அந்த அம்மா சத்தம் கொடுத்துரும் நான் பதில் கொடுத்தேன் எங்க சண்டை கேட்டு வீட்டுல வந்துடுவாங்க அப்ப என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அதிர்ச்சி ஆகி எல்லா இடத்துலயே வந்துடுமே அப்படின்னு மறுபடியும் பலமா சத்தம் ஆண்டு வரே எனக்கு இறங்கார் வரும் எந்திரிச்சிடணும் காப்பாற்றினேன் அரசியல் போக மாட்டேன் அப்படின்னு அழுதுக்கு அதை கரெக்டா அஞ்சுக்கு முன்னு வந்து டப்பாடி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு எந்திரிச்சோன்னு இப்போ அது ஆனந்த கண்ணீர் அதுக்கு ரெண்டும் சேர்ந்து பெரிய அழகா மாற்றிட்டு துக்கமும் சந்தோஷம் ரெண்டும் கலந்துட்டு அழுதுல ஆகிட்டு எனக்கு ஒண்ணு அப்படி ஆகலையே நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சோன்னு அந்த மாதிரி சாப்பாடு எடுத்து வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை நீங்க சாப்பாடு ரெஸ்ட் எடுத்துக் கொடுங்க சரி படுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி ஒண்ணு கேட்ட இந்த தண்ணி உடம்பு போயிட்டு அப்ப அப்படி சாப்பாடு கொடுத்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி சொன்னதாக ஞாபகம் இல்லை அப்ப கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஆகாரம் எனக்கு தந்திருக்கிறதானே அப்படின்னா பாத்திரத்துலாம் தரம் பாக்குறது அந்த ஆகாரம் நான் சமைக்கல அப்படின்னா ரெண்டு மூணு நாள் ஆகவே ஞாபகம் சுத்தி இல்லாம எதுவும் ஒரு நிலையில் கிட்டத்திற காலையில் ஏழு மணிக்கு நான் அனுப்புறான் அப்படி படுத்து விடுத்த இப்போ நாலு மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படி தான் சார் அப்புறம் நான் காப்பி கொடுத்துட்டு வந்தேன் என்ன அனுப்பிட்டு பண்ணி வச்சுருவேன் மரத்தூங்கி இப்படி பழகு சாப்பிடாம அப்படி இந்த மாயிருக்கு அப்படி ஆட்டி சரி இந்த நம்ம போய் பிடிச்சிட்டாரு நான் அரசியலும் போக மாட்டேன் ஆகியத்துக்கு போகலாம் அப்படி சொன்னால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படி சரி சரி சுப்பா சந்தோஷம் அப்படி சுருத்து அப்புறம் ராத்திரி இப்படியே அப்படி கொஞ்சம் நேரம் பேசி விட்டுட்டு நான் அப்படி பண்ற பேசி போயிட்டு வந்ததுல அவளுக்கு தெரிஞ்ச எல்லா கிறிஸ்தவ சோதரி மனதில சொல்லி வீட்டுல ஆமா எங்க வீட்டுல நடந்து அவளுக்கு தெரியும் கிறிஸ்தவருக்கு தெரியும் நம்ம பெண்கள் போறான்னாலும் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணல சொல்லிட்டு இருந்தா நான் ஆலையிலேன்னு சொல்லாம பண்ணுவாங்க அவன் என்கிட்ட கேட்கல பழையபடி நம்ம கட்டோட்ட சொல்லுவோம் தான் சந்தேசம் மாத்தணும் அப்படி பல பெண்களை சொல்லியிருப்பாங்க போல நீங்க ஜாப் பண்ணு இப்போ அவங்களுக்கு எல்லாமே சொல்லியாசிங்க வீட்டில் மன்ன திரும்பிவிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகும்போது என்ன தூக்கிட்டு போங்க அப்படி துடி சரி காரி தூட்டு அதுக்குள்ளே அப்புறம் ஒரு வாலிபா வாலிபன் ஒரு ஆள் மறு ஆள் கொடுத்தார் ஒரு ஆப்பா ஆம்பி என்ன பிரதர் நீங்கள் மண்ண திரும்பிட்டீங்களா சரி சிங் வருவீங்களா வரீங்களா கூட வரீங்களா சரி பாப்பா ஞாயிற்றுக்கிழமை வாங்க போகலாம் அப்படின்னு எங்க விக்கம்மா இருக்கு ஒரு பக்கம் விக்க ஒரு பக்கம் இருக்கிறேன் நான் சொல்லி கடைசியில் மரம் ஞாயிற்றுக்கிழமை போனோம் போனா விட்டு பைப்ல தான் கொடுத்துட்டு பெண்களோட அனுப்பிட்டு நான் ஒரு ஒரு வாரம்லாம் பேக்கிறேன் நியூஸ் பேப்பரை கைய வச்சுட்டு கட்சி போகும்போது எப்படி போறேனோ அப்படி போறேன் போயிட்டு அப்படியே போயிட்டு சர்ச்சை போட்டு வந்தாச்சு யாருன்னு பாக்கல இரண்டாவது வாரம் போகும்போது ஒரு ஆள் பார்த்துட்டாரு கட்சியின் உள்ளாளி என்ன தோழர் போன வாரம் பார்த்தேன் இங்க இங்கே போறீங்க இந்த வாரம் போறீங்க என்ன விஷயம் விட்டுனாரு இல்ல ஒரு ஆளை பார்க்க போறேன் சாயங்காலம் மா இருக்கும் ஆறி மணி குடும்ப ஜம் பண்ணிட்டு அப்ப வீட்டு அம்மா சமையல் பண்றாங்க நான் அப்படியே கட்டில் படுத்திருக்கிறேன் பிள்ளைகள் படுத்திட்டு அப்படி கண்ண முன்னிட்டு படுத்திருக்கிறேன் என் மேல ஒரு சத்தம் என்னை குறித்து எம்ச்சார சந்தை மத்திய நான் என் பிதாவின் மகிமையோடு கூட வரும்போது எனக்கு படமேட்டு சின்ன வயசுல படை செஞ்சாத்திருக்கிறாங்க சொல்லிட்டே போயிட்டு விட்டு போயிட்டு விட்டு உடல கேக்குது கேட்கறேன் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுதான் சத்தம் கேட்கல அப்படி சத்தம் கேட்கல அப்படி எனக்குதான் சத்தம் அவ்வளவு முழங்கால் போட்டு மறுபடியும் கண்ணீர் டாட்றேன்னு மனிதன் முழுத்துல எவ்வளோ மோசமாக வாழ்றாங்க கெட்டு கெட்டம் கெட்டு போய் வாடுறாங்க துன்மார்க்கமாக வாழ்றாங்க அவளா விற்கப்படலையே நம்ம ஏற்றுக்கொண்டதுக்காக வெட்கப்பட்டு டைம் இது நான் விற்கப்பட மாட்டேன் யாருமே தூசித்தா தெரியுது நான் தைரியமாகவும் ஆராதனை செய்யப்பட்டு என்ற வாழ்க்கையில் சிறு கரப்பூத்த நான் எப்படி மாதங்கள் கலந்தது மறுநாளையே ஒரு கடிதம் எழுதிட்டேன் இந்த சம்பவம் காலையில ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து எப்படி என்னுடைய எல்லா பொறுப்பிலிருந்து நான் விலையை கொள்கிறேன் இந்த விலகல் கடிதமாக ஏற்றுக்கொள்கிறேன் தயவு செய்து காரணம் கெடுக்காதீர்கள் தெரியும் அவர் என்ன சென்று ஒரு சின்ன பிள்ளை மாத்த அந்த கட்சி தலைவருடைய மனைமாராம் கேட்டிருக்கு உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு உனக்கு என்னமா பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்த உனக்கு வருத்தப்படுறேன் சொல்லிடுறேன் விட்டு பல மாவட்டங்கள் கழிச்சு பிறகு எங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க இல்லையா அவங்களை ரெண்டு பேரும் அவங்க ஹஸ்பண்டையும் அவரு அந்த அம்மா இங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு இப்படி இருக்கிறாங்க எதுக்காக மாறினாங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா பாத்துட்டு வாங்க அப்படின்னு காலையில ஒரு எட்டு மணிக்கு அப்ப என்ன காதையாங்க ஒன்பணி சர்ச்சி போடும் எட்டு மணிக்கு வீட்டு ரெண்டு போடுவோம் நடந்து போனோம் சர்ச்சி கிடத்து அப்ப சாப்பிட்டு எல்லாம் பண்ணி வச்சிட்டு காதை சாப்பாடு எல்லாம் புடிச்சிட்டு நாங்க ரெண்டு புறப்படுறோம் நான் வெடிச்ச வந்து நிக்கிறேன் வீட்ட மக்களவை போட்டுறாங்க அப்ப வந்தா இவங்க ரெண்டு ரொம்ப நிக்கிறாங்க வந்து வந்து என்ன உடனே அவருங்களை பார்த்து சிரிச்சாரு நீங்க எங்கயோ பர சிஸ்டர் சிஸ்டர் சொல்லி அவங்க தெரியவங்க சிஸ்டர் நீங்க எங்கேயோ புறப்படுவீங்களே வீட்டுக்கு வந்துருக்கிறோமே அப்படின்னாங்க அக்கா வாங்க வாங்க அக்கா ரொம்ப நாள் ஆச்சுங்கள பாத்துடும் சந்தோஷம் அதான் சாமி தந்துட்டு போறேன் வீட்டுல தங்கி இருக்க ரெண்டு பேரும் சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சுடுங்க சாப்பிடு வச்சுடுங்க சரிச்சி போட்டு ஓடிறோம் அப்படின்னு விட்டமா அப்ப அந்த அம்மா சொல்லி நாங்க மாசத்துக்குற ஒரு வீட்டுக்குறங்க வந்ததே கிடையாது எங்களுக்காக இந்த ஒரு நாள் நீங்க லீவு போடக்கூடாதா அப்படி நீ இல்ல இருக்கிற நாங்க சர்ச்சைக்கு போதும் நாங்க மற மாட்டோம் தங்கி இருக்கு வீட்டுல இல்ல ஆள் இல்லாத வீட்டுல தங்கி இருக்க மாட்டோம் நீங்க பண்ணி வர போட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்கா நாங்க வந்துருக்கிறோம் பேசிட்டு போனேன் வந்துருக்குறான் இதுல இருக்கிற நாங்க சர்ச்சைக்கு போனோம் அப்படின்னு குறைஞ்சுட்டு எங்களுக்கு முன்னாலேயே போயிட்டாங்க ஒரு நாள் அப்படி இல்லாதபடி சுவாச ரொம்ப உறுதிப்படுவார் அப்படி என்னுடைய விசுவாசம் அழைக்கிறார் அப்படி ஆர்வமாகி கடைசியிலான அதுக்கப்புறம் போயிட்டு வந்த பிறகு ஊழித்து ரெண்டு பேருமே அதனால கத்தர் கொடுக்குற பிள்ளையும் ஊழியக்காரா இருக்கணும் ஒரு நாளைக்கு வாழ்க்கை கழிச்சுடும் அப்படின்னு போற சபையிலே நம்ம வாஞ்சு இருந்தோம் போய்டி சர்ச்சியா தான் இருக்கும்போது பைபிள படிக்க ஆரம்பிச்சேன் பைபிள படிக்க நம்பினதுனால மறுத்து போன ஆசிரியர் நாலு நாளைக்கு பிறகு வீடு எழுப்பினார் அங்க வசனத்தை சுவாசித்ததுனால அது அப்படி நடந்துச்சு பைபிள் உள்ள எல்லா அவசரத்தையும் சுவாசிக்கணும் அப்ப எல்லாம் படிக்கணும் பைபிள் புறா படிக்க படிச்சுட்டு சுவாசத்துவாத்தை கட்சி எல்லாம் பயில் படிக்க ஆரம்பிச்சு பயிர் படிச்சு படிச்சு படிச்சு அதுல ஒரு ராத்திரி பதினொன்று மணிக்கு மேல் படிச்சிட்டு இருப்பேன் சமயம் கிடைக்கும் எப்பவும் அது தேடிட்டு பலகாரத்துக்கும் சுவையா இருக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு வசதத்தை படிக்கும் போது அது விளக்கங்கிற தேடையிலேயே படிச்சுட்டு இருப்பேன் பாட்டு பழைய பாட்டு படிச்சுட்டு படிச்சு அந்த வசனத்தை கண்டுபிடிச்சா பயம் எடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆசை முதல்ல படிச்ச பயன்பாடு அப்படி படிக்க ஆரம்பிச்சேன் படிச்சு படிச்சு படிச்சு கத்துட்டு ஒரு டீக்கு நல்லா அங்க முக்கியமான சிற்சம்ம கூட்டம் நடத்திருக்கு வாரிப்பூட்டம் நடத்திருக்குறாங்க என்ன செய்யணும்னு எல்லாரும் தெரியும் ஆள் வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் இல்ல மரியாதையா முக்கியமான ஆசியம்தான் எனக்கு அது முக்கியம் இல்ல கடவுளுக்காக உழைக்கணும் கடவுளை பேசணும் அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ஆட்கள் ஞாயிற்று டிகனாராக போன பிறகுதான் சபைக்குழு என்ன நடக்குங்களான்னு தெரியும் அந்த கமிட்டி கமிட்டி மெம்பர் இல்லையா கமிட்டி கூட்டம் நடக்கப்போது அங்கே வாழ்க்கிறவங்க தான் ஜாஸ்தி கமிட்டியில் மெம்பராக இருக்கிற பாதி ஆட்கள் தண்ணி அடிக்க சேரையா வர தான் இருப்பாங்க இவங்க வந்து அந்த கூட்டத்துக்கிட்ட டைமுக்கு தான் வருவாங்க இருக்கும்போது அது கொடியாரின் அப்படி ஒரு அரசியல்வாதிகளுக்கு அந்த கட்டுப்பா தான் அந்த ஒரு தேவடி சபை ஒழுங்கு இல்லையே அது கரெக்டா வர ஆரம்பிச்சு எங்க ஊர்ல சின்ன சில அங்க இந்த மாதிரிதான் கிடையாது கிடையாது இப்படி ஆட்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களே நல்ல ஆட்கள் கூட பத்து ஆட்களா இருக்கிறாங்க ஒரு தாதா தாதா அடிப்படி கே சொல்லுங்க அவரை வந்து கேசியரை வச்சிருக்கீங்க இன்னொரு ஆட்ட பொறுப்பு கொடுக்கலாம் தானே அப்படி அவர்கிட்ட கேட்டோட தம்பி இங்க சில காரியம் உங்களுக்கு தெரியாது அதாவது இந்த வந்து நம்ம மகாராஷ்டிரா நம்ம தமிழ்நாட்டுக்காரமே இன்னைக்கு தமிழனுக்கும் மராட்டிகளுக்கு அடிக்கடி சண்டைகளாக இருக்கும் அப்ப நம்ம கொஞ்சம் மாதிரி ரவுடிகளாக இருந்தால் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும் பாதுகாக்க மாட்டேன் அந்த உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் யாரு கிடையாது சொன்னார் அது மகிழ்ச்சியாயிருக்கு விசுவாசம் இல்லாமல் தீக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்புறம் ஒரு நாள் கேட்டேன் ஏன் கேஷி இருக்குது வச்சிருக்கிறீங்க ஆதாங்க எல்லாரும் தெரியுமே வந்த உடனே மக்கள் எல்லாரும் வேற மாதிரி பாக்குறாங்க அப்படி ஏன் வேறால தம்பி அது என்ன தெரியுமா வாடகழத்துல இருக்கிறோம் எடுத்து சிறு நாட்கள் ஆயிடும் இவங்க கையில இருந்து போட்டுட்டு திருவாசல் பண்ணி எடுத்துட்டு வாங்க அதுக்காக ஆட்கள் என்னுடைய மனசு அது ஒத்துக்கொள்ளல ஒத்துக்கொள்ள இந்த ஐக்கிய வேண்டாம் அப்படிங்காவது வெளிப்படுத்தி தந்திருக்கிற வாக்கிய வசனத்தின்படி வாழுகிற தீவிர பள்ளிகளை எங்களை காட்டுங்க ஒரு சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பண்ணிட்டு இருக்கிறார் அங்கே போதனை பண்ற போத இருக்கிறாரே அவர் உறுப்பினா தெரியாதவர் அப்ப அவர் நல்ல ரசிக்கு ஒருத்த அழகா பேசுவார் வாகு ரெண்டு பேருமே அவரை கூப்பிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் விட்டுட்டு போவோம் ரெண்டு பேரும் கை போட்டுருந்தாரு வருவாரு நான் இப்போ வேதத்தை வாசித்து பழைய பாட முடிச்சுட்டு புதிய பாடு கொண்டிருக்கேன் யோகாம் அதிகாரம் ஒரு மறுபடியும் பிறகு தேவரத்தை காண மாட்டா என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கிறேன் கலந்து படிச்சுட்டே இருக்கிற மறுபடியும் பறக்கடியும் பறக்க முடியும் அப்படின்னு தசனத்து தியானிச்சிட்டே இருக்கும்போது அந்த சத்தையை விடுபா இது பிடிக்குறாள் சொல்ற மாதிரி ஒரு மறுபடியும் பறக்கட்டால் தேவைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாக மெய்யாக சொல்கிறேன் அப்படி ஒரு சத்தம் கேட்ட அப்ப நம்ம இங்க படிச்சு அந்த சட்டம் வீட்டுக்குள்ள எப்படி கேக்குங்க எட்டி ஒரு கையை என்ன ஒன்றுக்கு சொல்லு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு கண்ணீர் விட்டு அழுது ஆண்டு ஒரு மறுபடி பிறகு நான் எனக்கு தெரியாதே அவரு கொஞ்சம் நேர் அழுதுட்டு கண்ணீர் தொடச்சி சரி வளர்க்க சொல்றாரு அவர் என்ன கேட்கறாரு அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் போனோம் அப்படி கொஞ்சம் மாதிரி பாட்டி பாடி படிச்சுடுறாரு முடியா படிச்சுட்டு வர்றாரு அப்ப நாலாம் வருஷம் அவரே கேட்கிறாரு பிரிக்க சத்தியமாக சத்தியமாக நடக்கும் படிக்கும் போது இந்த ஒரே நடக்கும் அவங்க சத்தியும் தெரியும் போலாம் எடுக்கலான்னு பாப்போம் அப்ப இந்த நினைக்கிறீங்க தம்பிசானம் பெற்றீங்க தானே அது போதுமானது அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படின்னு எனக்கு சங்கடமா அது வந்து பெந்த ஊருக்கு ஆரம்பப்பதே சொல்லுவோம் ஒவ்வொரு பிரசை பண்ணுவாங்க அதான் கேட்கக்கூடாது சொன்னோட எனக்கு இப்ப பெந்த ஊர் சில ஒரு கூட்டம் இருக்கிறாங்க போல அவங்கள பாக்கணும் அப்படின்னு ஆசை அப்படி இருந்தாங்க என் நண்பன் சொன்னேன் ஆம பிறகு அப்படி ஒரு கூட்டம் உண்டு நான் பாக்கல ஏன்னா அப்படி இருந்தா போகலாம் அவரு அப்படி இருக்கும்போது அடுத்தாள் இன்னொரு நாள் பரிசுத்தாயி ஆவினாலும் பேன இல்லையா நம்ம டயார்ட்டு இல்லையே அப்பதான் சொன்னாரு தம்பி நீ பைபிளை நல்லா படிக்கிறன்னு நினைக்கிற இல்லையா பரிசுத்தாய் உண்டு நீ கேளுத்தாக பாருக்குறவரெல்லாம் கொடுப்பாரு அது எனக்கு கிடைக்கல உலக வேலையை முடிச்சிருக்கேன் நான் பெற்றுக்கொண்டி பின் உபதேசத்தை மக்களுக்கு சொல்றதற்காக வந்து உங்களுக்கு எல்லாம் போய் நீ ஜோ பண்ணு பரிசுத்தாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம பரிசு தாய் கிடைக்காது இல்ல இடத்துல தேடக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் ஆதர்சனத்துல ஒரு பிரிவு நான் பைபிள் எடுத்துட்டு போற பரிசுத்தாய்ப்பாகிச்சு ஏன் அப்படின்னா திருமதி ராசியில் பிரவேசிக்க மாட்டா என்று மெய்யாக சத்தியமாக சத்தியமான்றிஞ்சிச்சு ரெண்டு தடவை சத்தியமா சொல்லுவோம் அப்பறம் வந்து போக முடியாது அப்புறம் ரெண்டு பேரும் வந்து உடனே ஞாசனம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு கோடி பண்ணி போயிட்டு நான் எனக்கு அப்படியே ஒரு பத்து நாள் மாத்திர ஒரு மாதம் தான் அப்படி போடுறது போனால் ரெண்டு வருஷத்துக்கு போவோம் நைட் போக ஒரு வருஷத்துலேயே எனக்கு பத்து நாள் போகணும் அரசு வேலை அப்படின்னு போயிட்டு ஞான்ஸானத்தை மாத்திர ஒரு ஆவிக்கிட்ட எடுத்துட்டு அப்போதான் எங்கள் வீட்டு குடும்பம்லாம் வந்து ஒரு ஆவிக்குரிய பாச பழகக்கூடிய ஒரு சூழல் இருந்து அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து ஞானம் எடுத்துட்டு நான் மாம்பேன்ஷன் எடுத்துட்டு போனப்பறம் என் வைப்பு இந்த பழைய கொடுத்து வர விரும்பலை அப்படி ஒரு சொல்லிக்கிறதுனால பாம்பை போகும்போது அவர் அங்க வரலன்னு சொல்லிட்டா வரலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் சப வேணும்விக்கொரு குற்ற வேணும் நல்ல போய் பிரசுத்தாய் பண்ணுறது தானே பிரசுத்தாய் பரணும் அப்படி ராத்திரி பகலா ஜோ பண்ணுவேன் ராத்திரி என் படுக்கையை கண்ணீர் ஆள் நினைத்து தெரிஞ்சு விட்டு ஆள் துறை தூராசியா நான் தலைங்கண்ணை மடியில் வச்சுட்டு இப்படி கையை வச்சுட்டு ஜோமிட்டே இருப்பேன் ரொம்ப நேரமாக இருக்க முடியாது கட்டில் படுக்கையில் எப்படி ஜோம் பண்ணிட்டு இருப்பேன் கண்ணீர் அழுது அழுது அழுது தருணா நான் நினச்சிருக்கேன் அழுதுறது சீக்கிரம் உறக்கம் கண்ணு தண்ணீர் வரும் இல்லையா ஆமாம் நிலம் முடிச்சுட்டு அப்படி அழுதுகிட்டே இருப்பேன் எப்போ கண்ணு மூடு கண்ணு முடிச்சுன்னு தெரியாது அவர் அதிகம் கண்ணை முடிச்சோடனும் கிடைக்காது அப்படி ராத்திரி வந்துட்டு அப்போ கிடைக்காது இப்படி ராத்திரி பகலும் துக்கத்துலேயும் கம்பனில எல்லாருன்னு பாப்பாங்க இது யாரும் பேச மாட்டாங்க ஜாஸ்தி ஏதாவது அவசியப்பட்டா கேட்பாங்க அப்ப ஏன் இப்படி ரொம்ப துக்கமாயிட்டான் இப்ப மக்கள் அழுகிற அப்படி இருந்த விஷயம் மட்டும் வெளியே வரமாட்டேங்கிறாங்க நான் இப்பவும் கலகலின் மேலாட்டு பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு ஒரு சொன்னார் சார் இப்படி இருக்கிறீங்க எல்லாரும் இப்படி பேசிடுறாங்க ஒண்ணு அப்படி சொல்லிட்டு சிலர் பேசிட்டாங்க பணத்தை நான் ஒரு கடையில கம்பெனி பொருளாதார பைனான்சியல் நடத்துறேன் அப்புறம் நடத்துறேன் இதுல ஏன் தெரியுமா எங்க வீட்டு குடும்பத்துக்கு நல்ல செய்யணும் விட்டு விட்டு வெளியே ஆறு பேர் சமுதலுக்கு எனக்கு சேர்த்து ஆறு பேருக்கு ஆறு வீடு கட்டுறோம் விவசாயத்துல கொஞ்சம் பூமி உண்டு தம்பியை கமல மாடு போட்டு கமல கமலப்பு சொல்லுவாங்க விவசாயம் பண்றாரு அப்ப அதுக்கு ஒரு பம்பு செட்டுக்கு நல்லா அவசியம் கொடுக்கணும் இந்த ஏ மோட தான் நம்ம அமைக்கு வந்தது அப்ப அதுக்கு நம்ம கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் இப்ப இந்த மெல்ல வேலை செய்யற சம்பளத்தை எல்லாம் இன்னும் சில பூமி இதெல்லாம் விட்டு அனுப்பிட்டு இருக்கிறோம் அதிகமான கண்டிஷன்ல வந்துடும் அப்படியே சீட்டு எல்லாம் போட்டு எடுத்து வயலுக்கு விட கொஞ்சம் இஷ்டம் பூமி எல்லாம் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு விவசாயத்துக்கு போதும் அப்படிங்கிற நில எல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன் அப்படி இருக்கான்சியல் சொசை அந்த சொசைட்டில கம்பெனி மேனேஜர் சூப்பர் எல்லாரும் தொழிலாளிகள் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறாங்க நம்ம ஒரு கொஞ்சம் வட்டிக்கு ஒரு பணம் கொடுத்து லேசாயிரும் திரும்ப எல்லாருக்கும் இன்கம் கிடையாது அப்படின்னா சூப்பர் வைசா குடுத்துட்டாங்க அது சரிதான் நீ வந்து கேஷ நீங்க நம்ம மாற்ற நானே இருக்கிறேன் அப்படி சொல்லி தலைவர் செயலாளர் கை சிலாருக்கு ஆட்களை நியமிச்சு முறையா போட்டு விட ஆரம்பித்தோம் பதினாறு ஆரம்பித்தேன் அப்போ அவங்களாம் வாரத்துக்கு இருப்பாங்க மாசம் பத்து கற்றுப்பதா சத்து பத்து ரூபாய் கொடுத்து கொடுத்து அதில் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குற வட்டி குறைஞ்சி வட்டி போட்டுருக்கு அப்போ அவங்க வட்டி காரணம் கொடுத்துட்டு வட்டி பத்து பைசா வட்டி கொடுப்பாங்கப்போ சாப்போ அப்பதான் கஷ்டப்பட்டுக்கிறாங்க எல்லாம் குடியாருங்க அப்படி ரொம்ப சூழ்ச்சி ஒரு மக்களுக்கெல்லாம் சந்தன் பேசிவிடும் அப்படிங்கிறதான் சிலரை தேடி வீட்டுக்கு போவாங்க இந்த பணங்கள் தராம இருப்பாங்க பாத்திரங்கள் ஒண்ணுமே கிடையாது வீட்டில் படையொடுத்து புளிச்சு அதுல ஒரு மூணு ஒரு நாள் அழுதா என்ன அந்த அளவோட படைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா நாங்கள் வீட்டுல பாத்திரம் கூட கிடைக்காது பிள்ளைங்க சொல்லி கிடையாது அப்படின்னு அழுது சொல்லி சீட் நான் உடனே இப்ப என்ன கம்பெனி வந்து ஒரு நாள் லஞ்சில் எல்லாரும் உட்காந்துருக்கும் போது பாத்திர சீட் ஒண்ண ஆரம்பிப்புமா என்ன அதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் கொடுக்கல ஒரு கூட ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க குளிக்கு போடுவோம் யாரு பேரு சீட்டு விடுதோ அவங்களுக்கு அதுல எவ்வளவு கரெக்டன் பாத்திரம் அப்படி சொல்லிட்டு மாசத்துல ஒரு தடவை அப்படி சொல்லி ஏற்பாடு பண்ணி அதுல வந்து பணம் சேரும் சேர்ந்து வாங்கி உங்க வீட்டம்மா கூட்டிட்டு வரணும் அவங்களுக்கு என்ன பாத்திரம் தேவையெல்லாம் வாங்கிடுவோம் அப்படின்னா பெரிய சொன்னது எப்படி இல்ல பாத்திரம் எல்லா சீட்டும் வந்தோட எல்லாரும் பாத்திரம் தேவை அப்படி ஒரு தடவை செய்யணும் எப்படி மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்படும் முகரசாபம்ன்றும் தேவைப்படும் படம் எடுத்துக்கலாம் சீட்டு பண்ற ஒரு சீட்டு எனக்கு கரெக்டன் தான் கரெக்டாக கரெக்டாக கமிஷன் கூட போவோம் இல்லாம கிடைக்கும் அதை வச்சு நான் சில வேலைகள் அப்படினு இருக்கும்போது நாங்க இருந்த தொழிலாளிகளை சேர்த்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க என்ன பேசணும் தெரியுமா இப்ப நாம ஒரு ஸ்ட்ரைக் பண்ண முடியுங்க அப்படியே நம்மள வெளியே தள்ளி போடாதுங்க ஒரு ரெண்டு மாசமா நம்மட்ட சாப்பாடு பண்ணுவோம் அதே சம்பளத்தை எடுத்துக்கோம் அப்பதான் உடையாது பெரிய பெரிய உடைஞ்சிருச்சு யூனியன் நல்லா தான் இருக்கு மக்களுக்கு வாழ்க்கை தரம் பாதிக்குது இல்லையா பத்து நாள் சம்பளம் நான் வீட்டுல கஞ்சிக்கு எல்லாம் பெருமை அந்த வரைக்கும் ஓடி போயிடறான் ஸ்ட்ரைக் உடஞ்சது அதனால கட்சி நடிக் அப்படி சொல்லி ஐடியா கொடுத்து ஆமராஜா அப்படி செய்யலாம் அப்படி சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருந்தான் இந்த பேசிட்டு தெரியுமா சரி இப்ப பணம் நிறைய இருந்தாச்சு என்ன பண்ணலாம் சரி ராஜி சொல்லுமாங்க அதை நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரே இடத்துல ஒரு லேபர் கார்டு இடம் வாங்கி கட்டி ஆளுக்கு ஒரு வீடுகள் அப்ப அது ஒரு ஆள் வீட்டுக்குள்ளதான் படம் பண்ணாமல் சார் அபாப்ராஜா அப்படி செய்ய வரு அப்படின்னு சொல்லி அந்த எப்படியா இப்ப அதை விட படம் அதிகமா போய் செஞ்சிட்டு வருது ஒரு மாசம் சந்தா போன சேர்ந்து வட்டி போய் யாரும் வட்டிக்கு வாங்கறது இல்லை கடமை ஒரு சிலர் வாங்குவாங்க கல்யாணம் கட்ட போனோம் வாங்கணும் அப்படி எடுத்து நிமிஷம் தெரியுமா நமக்கு ஒரு மில் சின்ன சின்ன மில் எல்லாருக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு தூச்சல் வாங்கிட்டுனா நம்மளால வேலை செலாது இல்ல அப்ப அதைய லாபம் தான் நம்ம கிடையாது இப்படி பண்ணலாம்னு மறுவர பணம் கொண்டு போன நிக்கிறேன் உங்களை மேனேஜர் தேர்னாரு எனக்கு பையன் மேனேஜர் படம் சின்ன பையன் வச்சிருக்க என்ன பண்றீங்க அவ விஷயத்தான் சொன்ன இப்படி லேபருடைய ஒரு பைனான்சியல் இருக்கணும் அது பணம் சில அது இருக்கட்டும் பணம் கிடையாது உடனே ஒரு விஷயமா எப்படி சார் படம் ஒரு பத்து லட்சம் நடக்கணும் விஷயம் நாம ஒரு ஐம்பது லட்சம் ரூபான் இந்த ஐம்பது பத்து அறுபது லட்சத்துக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வாங்குவோம் கிறிஸ்துமஸ்லாம் கொடோம் தான் இருக்கும் இன்னும் நிறைய வியாபாரிகள் அங்கே இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் அந்த வியாபாரிகள் அப்ப அவங்க வந்து நாங்கள் ஒரு பொருளை வாங்குவோம் அப்ப இப்போ ஒரு அறுபது லட்சத்துக்கு நாங்கள் ஒரு பொருளை வாங்கினா அதே பொருள் சில வினாடிகளுக்குள்ளாக அது சில மணி நேரத்துக்குள்ளாக அது எழுபது லட்சம் எண்பது என்ன பொருள் அங்கேதான் ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும் அதான் வியாபாரிகளாக பேங்க் வளர்றது பார்க்கிறேன் அப்ப நான் சொன்னேன் அந்த ஒரு வாரத்துக்குள்ளதான் என் வாய்ப்பு ரத்தம் கொடுத்து கருத்து நான் பணம் ஆசை ஆனாலும் இந்த பயனாச்சியில நான் இருக்கிறேன் வீட்டுக்கு தேவைப்பட்ட கணக்கெடுக்கிட்டு அப்படி இருக்கும்போது கடைசியா தாய் கிடைக்கல எனக்கு கிடைக்கல அப்போ ஒரு நாள் தரிசனத்துல அவருடைய சத்தம் கெட்டது ஆசை எல்லாத்தின் மிக்கு இதை விட்டால் ஒரு அபிஷேக போட்டுட்டார் இந்த கொஞ்சம் கடன் இருக்குது கட்டி தீத்துவன் அந்த பணத்தை சொசைட்டில எடுத்த பணத்தை அடிச்சிட்டு ஊர்ல சுத்தலாம் வாங்கறதுக்கு பணம் எடுத்துக்கணும் இதுக்கடையில அப்ப தகப்பன வந்து வியாபாரம் பண்ணது லாஸ் ஆயிட்டேன் அதுக்காக கொஞ்சம் பணம் அனுப்ப அப்படி ஆயிடுச்சு பணம் எடுத்து அனுப்பிடுறேன் அப்ப அப்படி எல்லாம் அனுப்பினதுனால எனக்கு கடன் இருக்கு கருத்துல இது அபிஷேகம் கிடைக்கல தரிசனத்துல பேசினார் இப்படி இருக்கும்போது ஒரு நாளா ஜெமே இருக்கிறேன் ஜவுண்டிட்டு இருக்கும் போது அவனுடைய சங்கர் போறார் ஒரு பெரிய மேகம் இருக்குது அந்த மேகத்துக்கு மேலே ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஒரு கட்ட ரெண்டு ஒரே ஷேப்பா இருக்கிறேன் ஆனா எனக்கு தெரியுது அந்த உயரமா இருக்கிறதுக்குமாறுனா எனக்கு ஆத்த மாதிரி தெரியுது எனக்கு இருந்த அப்படியே மேற்கனவுக்கு வருது நான் ஓ அடி போறேன் அண்டு அபிஷேகம் ரொம்ப தாழ்ந்து ஹெலிகாப்டர் மாதிரி தாழ்ந்து வருது அப்ப இயசு துணிஞ்சு என்ன பார்த்துட்டு இறக்கமா பார்த்துட்டு திராவிடத்தில் சொல்றாரு ரொம்ப தாகமா இருக்கிறான் அவன அபிஷேக எல்லாம் கொடுத்த சொன்னத மாட்டார என்ன பாரு பாவத்தை யோசிக்கிறார் பார்த்துன்னு அவங்க பண்றாரு ரொம்ப தாகமா இருக்குதான் எனக்கு எல்லாம் கொடுக்குறேன் சொன்னதில்ல நான் அவனை ஆட்சிக்க முடியாது நாலு வழி பார்க்க முடியல அப்ப ரொம்ப பண்ணிட்டேன் சரி படிஞ்சு மட்டும் அப்போ ரெண் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் நான் மூவாயிரம் ஜாஸ்தி பண்ணேஷன் இந்த மூவாயிரம் வழியே கடன் வாங்கி கொடுத்து போட்டு இந்த படத்தை வாங்கி குறைப்பட்டு கொடுத்துடலா அப்புறம் ஒன்னு கொடுத்துட்டு நம்ம கொடுத்தா நம்ம தரமாட்டேன் சுமேஷ் இன்னும் அவங்க நம்ம போன மாதிரி பண்ணி தாக்கணும் கடன் வச்சுட்டு போகாது சும்மா கடன் வாங்கி செலுத்தாமல் போறான்னு சொல்லிட்டு அப்புறம் கணேஷ்ல அதுக்கு முடிவு பண்ணிட்டேன் என் நண்பர் ரெண்டு பேர் பணம் வட்டி கொடுக்குறாக்க ரெண்டு பேர்கிட்ட நான் பேசி பணம் கேட்டேன் அப்போ எனக்கு ஒரு நண்பனு கொடுக்கணும் எனக்கு தான் தர மாட்டாங்க ஆமாம் நான் வட்டி எனக்கு கடன் இருக்குதுன்னு யாரும் தெரியாது அவன் உனக்கு தான் வேண்டாம் அப்போ நான் தரல அப்படின்வாங்க ஓட்டை வட்டி அப்படின்ட்டு நான் நிறைய பேர் வட்டிலாம் கொடுத்துருக்கேன் அதனால் நம்ம இப்படி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நண்பனுக்கு வேணும் அப்படி ரெண்டு பேர் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வாங்கி முதல கடன் படத்தை வச்சு அதுக்கு ஒரு ஆடிட்டர் நினைச்சிருந்தா அவரை கணக்கெல்லாம் பார்க்க வச்சு எல்லாம் படத்திலும் ஒரு வாழ்க்கையோட பணம் அவருக்கு அப்படி டிவைட் பண்ணி எல்லாம் நடந்து முடிச்சு பேக் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஞாயிற்றுடாமே பகல் அலையிலயும் நான் உடனே ஆறு அனுப்பிட்டு வந்து சாயங்காலம் இந்த நாளை பணம் எடுத்து வச்சுனேன் கொண்டு கொடுத்தா ஹாருக்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்டு ஐம்பது ரூபா கைக்கு வர முடியும் அது கூடும் குறையும் பரவாயில்ல சமாளிக்கலாம் அப்படி இல்லாண்டி போனா ரிஷன் பண்ணிட்டு அதை கடத்தடிறாங்க வேற பாக்கலாம் அது இல்ல நமக்கு முக்கியம் பரிசுத்தாய்கள் போகணும் ஒரு அடைச்சிட்டு வந்துட்டு மருத்துவ ஆண்டு வரையும் சீட்டு மாட்டேன் வேண்டாம் பரஸும் சாய் வேணும் இடம்பென் காலையில் அஞ்சு மணி பிரேன் முடிச்சிட்டு வீட்டை மாற்றி மண் பண்றாங்க சம்பா போறதுக்கு கட்டிலும் அதில் உக்காந்துட்டு ஜோம் பண்றேன் ஜெயம பர்சுச்சாய் இறங்க ஆரம்பிச்சிட்டு அவளுக்கு இருந்தா இருந்தாலும் இழந்து போயிட்டா முறையில ரெண்டு பேரும் சபையில இது இடையில அப்புறம் ஒரு ஆவி குடி கொடுத்து போகணும் வாஞ்சியா இருந்தேன் எ போனது யாரையும் தெரியாது அடிச்சவத்துல ஆண்டு வரேன் அப்போ வீட்டு அம்மா பெற்றோம் இது முதல் குழந்தை பிறந்து இரண்டாவது குழந்தைக்காது ரெண்டாவது ஒரு குழந்தைங்க கேட்டேன் ரெண்டாவது கர்ப்பமான பிறகு அதான் ஆண்பிள்ளையா இருக்கட்டும் ஆண்டு ரெண்டு ரெண்டு பேராதான் நான் இருக்குவீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆண்பு கேட்டோம் அதுக்குற ஆண்பளை பிள்ளைன்னு கேட்டு அப்போ அப்படியே அவர் பாடப்படுறது அங்கே செல்லுடைய ஆச்சு ஆண்களுக்கு பிறந்தது வீட்டில் இருக்கிற நண்பர்கள் வந்துட்டு போங்க அவர் இருந்தால் ராத்திரி நாளை ராத்திரி வேலைக்கு போயிட்டு வந்து நைட் பார்த்து வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு இருக்கும்போது அப்படியே ப்ரைர் பண்ணும்போது கையை பிடிச்சு ஒரு ஆள் ஆகாயத்தை கொண்டு போறாரு அப்படின் இது கையை விட்டுட்டா கணவன்துமே வேலை போற அப்போ எனக்கு உள்ளத்தில் ஒரு வசரம் சொல்லுது என்ற காலத்துல ஒரு உலக எடுத்து மணிக்கு பலத்தக்குள் அப்ப ஆண்ட குட்டி விமான கை ரெண்டு பேரும் இஞ்சி இருக்கு அப்படியே இந்த கையோரு ஆள் பிடிச்சிருக்காரு அப்படியே பறந்துட்டேன் நான் போறேன் கையொன்னு மடங்கு ரெண்டு கேட்டாரு அப்படியே அப்படியே ஆக விமான மாதிரி போயிட்டு பம்பாயே பட்டணத்துக்கு மூணு தடவை சுற்றி காட்டுறாரு ஒரு இடத்துல டேஞ்சர் லைட் அந்த லைட் எனக்கு அடையாளம் பார்த்துட்டு மூணு தடவை இந்த டேஞ்சலை அதுக்கப்புறம் கிளை இறங்கும் போது அது ஒரு இடத்துல கோபுரம் விமானங்கள் வந்து ஒரு மலையில தட்டிட கூட டேஞ்சலைட் கொடுத்துருக்காங்க மேலோடு ஏர்போர்ட்ல இறங்கும் ஏர்போர்ட் இறங்க அங்க விமானங்களா நிக்கிறது கிளா அவர் குட்டி விமானம் பறந்துருக்கோம் ஏர்போர்ட் தாண்டி போகும்போது அங்க இருந்து ரெண்டு பேர் வர்றாங்க போயிட்டு நைட்டு போட்டுக்காங்க முகம் எனக்கு தெரியாது தெரியல ஒரு ஆக்சிட்ட கஷ்டமா பெரிய ஜன தொகுந்த இடத்துல யார பெண் பெற்றி போறது அந்த இடம் எங்கிறது தெரியாத அந்த ஆட்களையும் தேடி இருந்தாங்க நல்லா இருக்கு அப்படி அவங்ககிட்ட இருந்தேன் ஜெமனிட்டு இருக்கும்போது அவ என் நண்பர் பக்கத்து வீட்டுல ஒரு நண்பர் அப்போ அவரு கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்ப அப்ப அவர் வந்து உடனே அட்ரஸ் கொடுத்தாருக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போட்டார் ஆவிக்குரிய கேள்விப்பட்டேன் என்னுடைய போட்டா போட்டா அது மாதிரி நான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேரும் அப்ப என் நண்பர் ஒரு கூட இருக்கிறார் அவரு கூட இருக்கிறாரு அவர்கிட்ட யாரும் தரிசனத்தை சொல்லி இருக்கிறார் அந்த குறிப்பு என்ற சிஎஸ்சியோட வாய்ப்பு இருக்காங்க இல்லையா தரிசனம் கிடைச்சிருக்குது நான் ஒரு நாளைக்கு ஆட்களை சந்திக்கும் போது நான் அவங்களோட கூட ஆராய்ந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்பா அவங்க எல்லாம் சொன்னா இன்னைக்கு போனா நாங்க வரும் கூட அப்படின்னு சொல்லி இருக்காங்க அங்க சமையல் நாட்டுக்கு யாரா இருக்கிறேன் அவங்க கமிச்சிட்டு ஆனா பிடிக்காதனால எனக்கு எல்லாருக்கும் பாயிட்டு அதனால வேறத்து போன வாஞ்சு உண்டு ஆயிற்று அப்படி போய் ஆயிற்றுக்கிழமை போயிட்டு வந்து ரெண்டு பேருமே சர்ச்சையிலிருந்து வந்து சட்டைகளை அடுத்தி அங்கே போட்டுட்டு நிக்கிறேன் வாசலு வந்து அப்படின்னு சத்தம் கேட்டு அப்ப ரெண்டு பேரும் சத்தம் கேட்டா அந்த கூரை வந்து ரொம்ப தாழ்ந்த கூரை அங்க அந்த வீட்டுக்கு மேல ஒரு பாத உண்டு வீட்டு வாசலுக்கு வந்தாதான் அந்த தலை தெரியும் தக தெரியாம அந்த ரெண்டு பண்ணு நிக்கிறாங்க ஏன்னா அதே மாதிரி தலை சரியா தெரியல அவருக்கு கடையில காட்டு மட்டும் அஞ்சு நிமிஷம் சுப்பரத்தையேத்தின்னு பண்ணிட்டேன் ஓஹோ சுப்பரத்துல கண்டாதி ஆட்கள் எப்படி பேசுறதுக்கு அழைச்சிட்டு வர மாதிரி தரிசனம் உள்ள வாங்க அப்படின்னா தெரிஞ்சு ரெண்டு பேருக்கு ஒரு போதும் ஒரு அஜிஷன் அப்ப உள்ள வந்தானே வந்து கேட்டாங்க நீங்கதான் கடிதம் போட்டீங்களா பேர் பாசர் குழந்தை பேர் மார்க் அவரு இந்த ஆளு அது பழைய பேர் சர்ச்சுக்குடிச்சிருக்கேன்னா அதை மாத்திரம் கேமற்ற எனக்கு தெரியாது ஞாபகம் பரிசுத்தா எல்லாம் உண்டா அன்னிய பாசம் உண்டா திருத்த தரிசனம் உண்டா அப்படி எல்லாம் கேட்டாம எல்லாம் உண்டு சமயத்தில் எல்லாம் அந்த உபதேசமா வச்சிருக்கிறோம் அப்டியிருக்காங்க நீங்க எப்படி கேட்டாங்க நான் ஒரு அனுபவம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவளை அனுப்பிச்சு கூட நண்பர் இருந்தார் அவர்கிட்ட சொன்ன தரிசனத்துல பார்த்தா பாக்க அவர்கிட்ட சொன்ன இவங்கதான் என் கூட என்னுடைய சரி வந்து போனோம் அண்ட குளத்தில் பேசினார் இதுதான் இடம் வந்து இதற்கு பே கூட்டிட்டு ஒரு சபைக்கு போட்ட புதிய சபைக்கு போட்டாரு என்ன எப்படியாவது பண்ணணும் தாதாக்கள் அவங்கள வச்சு வான் பண்ணி அந்த சபைக்கு போடாமல் பாக்கணும் அப்படி போனாலும் யாரையும் கூட்டிட்டு போடலாம்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில இடத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அவசர கூட்டம்னு சொல்லி மனுஷி எழுதி எல்லாத்தையும் கேட்டு வாங்கிருக்கிறார் பர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு அவசர கூட்டம் இருக்கு எல்லாரும் கலந்து கொடுக்கணும் அப்படி ஞாயிற்று வீட்டில் கேட்டு வாங்க நானும் போட்டேன் கேள்வி தெரியும் நம்மள வான் பண்றதுதான் கூட்டி போட்டு சரி பரவாயில்ல வான் பண்ணட்டேன் எனக்கு பயம் அவன் பேசினா என்ன பண்றது என்ன பதிச்சு அப்படின்னு பயந்துட்டே இருந்தான் இருந்துட்டு சனிக்கிழமை ஆண்டு நான் ஒரு கடிதம் குடிச்சிட்டு வரணும் அதுக்கு வசன் தரணும் என்ன காரணத்துக்காக நான் விலகிறேன் அப்படிங்கறத நான் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜோம் அப்படி ஜோம் பண்ணிட்டு இருந்த அதிக நீ குணப்படு சகோதர சிறப்படுத்த அவனு பேதிலும் பார்த்து சொன்னாசன சரி போதும் எப்படி எழுதிட்டு இருசன தங்கல்ல போட்டு இப்படி தேவன் விரும்புகின்றபடியால் தேவன் சபை நடத்தக்கூடிய ஒரு நிர்வாக குழுல நான் அங்கமாக இருக்க விரும்பவில்லை நானே குணப்படாத ஆளு ஒரு சபையை சகோதரர் எப்படி செயல்படுத்தும்படித்தும்படி நான் குறைவுடன் நினைத்து கடிதங்களில் பாக்கி படிச்சுட்டு இன்னும் ஒரு ஜாயின் செக்ரட்டரி உண்டு அவர் என் கூட இருப்பார் ஒரே சீட்டில் இருக்கும் அவன் பக்கத்துல இருந்தவொடனே நான் ஆரோதரம் முடிஞ்சோட லெட்டர் எடுத்தவர்கள் கொடுத்துட்டு நாயசபை அங்க அது தாதா கலாம் நினைக்கிறாங்க ராரியஸ் எதென சொல்லிக் கிராண்ட் ஒரு குரூப் எசிமென்ட் ஸ்பெஷல் மூட்டன் சொன்னாங்க இந்த காரணத்துல ஆடுதே அதுக்குமாறு சார் பேக் பார்க்கலனது பேசிதனே எல்லார ரிஸ்பான்ட் பண்ணிட்டு அப்ப என்ன பெர்பர்மிட்டிங்க கேட்ட ஒரு அவசர வேலை போறான் அது செக்ரட்டரி என்ன பார்க்கல அவர் வேற கூட பேசிட்டங்க அப்ப நான் போயிட்ட நான் போடிட்டு பிரெண்ட் கேட்டாச்சு போயிட்டு வரேன் நாளைக்கு அடுத்த வாரம் மீட் பண்ணுவேன் நான் வந்துட்டேன் வரும்போது நினைச்சிட்டே வரேன் இன்னும் பெண் பேர் வருவாங்க வீட்டுக்கு தேடிடுவாங்க அது மாதிரி தெரியும் அதுக்கு நான் ஆயத்த மார்க்கு போனேன் வீட்டை மாட்டச்சோன்னே எப்படி நான் லெட்டர் கொடுத்த வச்சு இன்னும் நம்ம போடலாம் நான் அங்கே போகலாம் தேடி வருவாங்க அப்படின்னா வட்ட சொல்ல இருந்துச்சு அப்படி டூ காரும் அவர் பேர் நம்ம அங்கே கமிட்டி கூடியாச்சு இல்லையே எல்லாரும் அரசியல் இருந்த முறைய கடிதம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு என்ன மாதிரி யாரும் கண்டிருமாட்டாரு கடிதத்தை பார்த்தாரு வல்லகை கடிதம் அவருக்கு அந்த ஒரு ஆளுதான் ஒருபடியான அவரும் பார்த்தாரு என்ன விஷயம் சரி ஏதோ விஷயம் தெரியல அதனால அவரை போய் பார்த்துட்டு கூட்டம் நடத்தும் கூட்டம் ஜுனியரே காரியத்து சொல்லும் இல்ல இல்ல அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப சிலவு தெரிஞ்சு வச்சு ஏதோ ஒரு பேக்க ஒண்ணு ரெண்டு பேரும் அவரை வான்படி அவர் ரெண்டு பேர் வந்தாங்க என்ன பெருதெழுதி குணப்படாது குணப்பட்ட ஆள் யாரு சொல்லுங்க குற்றச்சாட்டு கம்பல் குண்டா நான் யாரையும் குறை சொல்லுங்க என்னோடய குறைனா கண்டன சொல்ல சரி சர்ச்சையாக தான் இருக்கீங்களா கண்டனம் தான் நீங்க தேடின வரல பிறகுதான் பரிசுத்தாய்க்காக அதிகமா ஜபிக்க வேண்டியா வாழ்ந்தது ஜெமிப்பாங்க கிடைச்சி அப்படி நான் பரிசுத்தாய் பெற்று சாட்சிகளாக வாழ்த்து கொண்டிருக்கேன் இனிம வந்து நம்ம நாளைக்கு அடுத்தால அடுத்த உங்களோட ஊழியர்கால அனுபவங்கள் புதிய ஸ்டினுக்குல வந்து உங்களோட அடுத்த ஊழியர்கால அனுபவங்களை நம்ம அடுத்த பேசுவோம்